ீிாமூர் சுேந்திரைபாயம் சூத்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவ மாத பித்தமேச்சா மேவ விதையவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவர பிரமவாஹமஸ் ஓம் ஆயிரத்து மமானாணுமோமிந்திரிச்சுஷம் மாஹம் ப்மராம் மா மாத்து அனராணமஸ் அக்கணம் மே அஸ் தரத்தையுதர்மாஸ் மயி சன் மயி சன் ஓனித்த பத்தி மனக்காணீ கனேஷி தா வாச்சம் வதந்தி சோத்தம் கபுதேவோயுனோத்தோத்தம் மனசோ மனுவோ வாசம் சவுப்ணய சுஷச்சுரதிமுச்சீராம்தான் துர்ச்சி நோ மனோ நீமோ எதைத்திஷிய அந்வொரு தோோ அவிதின்து வாச்சனிய திரம வி நேதம் எதிதமு பாசத்தே இந்திரியங்களும் மனசும் எதனை முன்னிட்டு கொண்டு தன் தொழிலை செய்கின்றன எதற்காக தன் தொழிலை செய்கின்றன எதனுடைய அருளால் தொழிலை செய்கின்றன என்பதுதான் கேள்வி அதற்கு பதில் எது இல்லை என்றால் இந்திரியங்கள் இந்திரியங்களுடைய செயலை செய்ய முடியாதோ மனம் அதன் செயலை செய்ய முடியாதோ அது அந்த அந்தந்த இந்திரியங்களுக்கு இந்திரியங்களாக மனசுக்கு மனசாக இருக்கிறது இதுதான் உபதேசம் இப்படி உபதேசம் பண்ணுறதுக்கு காரணம் தெரிஞ்சு சொல்லிட்டோம் அதாவது எந்த காரணத்தை கொண்டும் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது அதுதான் உபதேசத்தினுடைய நுணுக்கம் அதை பகவான்னு சொன்னால் அது அனாத்மா கூட்டத்தில் தான் அதுவும் வரும் நம்ம வச்சுருக்கோமே அறியப்படுவது அறியப்படுவது அல்லது அறிவற்றது இதெல்லாம் இருக்குது உணர்ச்சியற்றது எல்லாம் சொல்லியிருக்கேன் அறியப்படுவது உணர்ச்சியற்றது கூட உயிரட்டுறது உயிரட்டுறதுன்னா ஜடம் பஞ்சபூதங்கள் மயமாக இருப்பது குணங்கள் மயமாக இருப்பது மாறுவது மாறுவது அடுத்தது வந்து போவது டெம்பரரி தற்காலிகமானது இத்தனை தர்மங்கள் அதுக்கு வந்துடும் அப்போ திரும்பவும் இருக்குது இது இது வரைக்கும் தெரியாத ஒன்றை தெரிஞ்சுன்ட்டா அதுவும் ஆப்ஜெக்ட் ஆகிடுது இப்போ அவன் கேள்வி கேட்கறது அது எதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு பொருள்னு சொல்லிட்டாருன்னு வச்சோங்க அது இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆகிடும் அதுவும் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் இந்த இந்த தர்மங்கள்லாம் வந்துடும் ஆகையினால்தான் அது என்ன சொன்னோம் அது அறியப்படாதது அது அறியப்படாதது பஞ்சபூதங்கள் அற்றது அது உணர்வானது தான் முக்கியம் அது உ உணர்வ உணர்வு உணர்வற்றதில்லை உணர்வுடையதுங்கிற பதம் வச்சுங்கோ உணர்வுன்னு சொல்லாமல் அப்படி சொல்கிறோம் அதற்கு குணங்கள் கிடையாது அது மாறுவது கிடையாது அது தற்காலிகம் கிடையாது இந்த ரூவை மறக்காதிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணினா அந்த ப்ராப்ளம் வரும் அது மாத்திரம் இல்லை அது உள்ளே இருக்குன்னு சொல்லக்கூடாது அது வெளியே இருக்குன்னு சொல்லக்கூடாது இது மாதிரி கிரணிய கசுப்பு வதம் மாதிரி தான் உள்ளேயும் கொல்லப்படாது வெளியையும் கொல்லப்படாதுன்னா வாசப்படியில் வச்சு கொள்ளுனேன் அது வந்து கதைக்கு புராணத்துக்கு அது சரி இரண்ய கசிப்பு சரி இங்கே வந்து என்னென்னா உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை அப்படின்லாம் சொல்லி இந்த சொல்கிற முறையின் மூலம் உணர்வே அந்த அது அந்த உணர்வு நீயே உணர்வே அதுன்னு சொல்கிறப்போ ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்கணும் உணர்வே அது நம்ம புரிஞ்சுன்னு இருக்கோம் அவர் அப்படி சொல்லலை உணர்வே அது உணர்வைத்தான் அப்படி டீச் பண்ணுறார் நம்ம உணர்வுங்கிற சொல்லுக்கு இப்போ புரிஞ்சுன்னு இருக்கோம் உணர்வு நானே உணர்வு உணர்வு ஒரு பொருள் அல்ல உணர்வு அறியப்படு பொருள்களில் ஒன்றல்ல அறியப்படு பொருள்களையெல்லாம் எந்த ஒரு தத்துவம் அறிகிறதோ அந்த தத்துவம் அறிவே வடிவானது அந்த அறிவே வடிவானது நானே நானே அந்த அறிவு நானே அந்த உணர்வு ஆகவே உணர்வாகிய எண்ணெய் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அது மாத்திரமில்லை நான் ஜடம் கிடையாது நான் தான் சில ஜடமான வஸ்துக்களுக்கு லைஃப் கொடுக்கறதே நான் தான் இந்த மைண்டு எல்லாம் சட்டில் மேட்ரு தானே இந்த மைண்டு சென்ஸ் ஆர்கன்ஸுக்கெல்லாம் லைஃப் கொடுக்கறதே நான் தான் என்னால் தான் என்கிட்ட தான் லைஃப்பை பாரோ பண்ணிக்கிறது ஆகையினால் இதெல்லாம் என்னை சார்ந்து இயங்குகிறது ஆகவே நான் உணர்வாக இருக்கிறேன் உணர்வாகிய நான் அனைத்து உடல்களுக்கும் வேறாக இருந்து கொண்டு அனைத்து உடல்களையும் வியாபித்து அனைத்து உடல்களிலும் இருக்கின்ற உள்ளத்திற்கும் இந்திரியங்களுக்கும் உடலுக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆனா அதில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் நடுப்புற உணர்பவன்கிறது உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு தத்துவம் ரெண்டாக பிரிக்கிறோம் உணர்வு உணர்பவன் பிரிக்கிறோம் இந்த மனசில் இருக்கிறவன் தான் உணர்பவன் அவனைத்தான் வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ங்கிறோம் பிரதிபிம்ப சைத்தன்யம் நிழல் உணர்வு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் நிழல் உணர்வுக்குத்தான் உணர்பவன்கிற ஸ்டேட்டஸ் நிஜ உணர்வுக்கு உணர்பவன்கிற தன்மை கிடையாது ஆக நிழல் உணர்வு பிரதிபிம்ப சைதன்யம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அதுதான் உணர்பவனாக இருக்கிறது தான் உணரப்படும் பொருள்களை உணர்வதற்குரிய கருவிகளை பெற்றிருக்கிறான் உணர்வதற்குரிய கருவிகள் உணர்பவனை உணராது உணர்பவனும் உணர்வின்றி உணர்பவனாக இல்லை உணர்பவனும் உணர்வின்றி உணர்பவனாக இல்லை நிஜம் இல்லாமல் நிழல் இல்லை நிழல் நிஜமில்லை நிஜமில்லாமல் நிழல் இல்லை நிழல் நிஜமில்லை இப்போ இது வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு இப்படி பாடம் சொல்லித்தரார் குரு இப்படி சொல்லி கொடுக்கறதுனால தான் நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படி புரிஞ்சுக்கிறேன் உணர்வு புரிஞ்சுக்கிறதா உணர்வு புரிஞ்சுக்கிறவன் நான் உணர்பவன் புரிஞ்சுக்கிறானான் ஒரு பெரிய கேள்வி வரும் புரிந்து கொள்பவது புரிந்து கொள்வது உணர்வா உணர்பவனான் நான் புரிந்து கொள்பவன் உணர்பவன் தான் ஆனால் உணர்பவனும் உணர்வின்றி உணர்பவனாக இல்லை ஆகவே உணர்பவன் என்னை புரிந்து உணர்வாக தன்னை புரிந்து கொண்டு உணர்பவன் என்னும் தன்மையிலிருந்து விடுபடுகிறான் உணர்பவன் குரு சாஸ்திர உபதேசத்தினால் தன்னை உணர்வாக உணர்ந்து கொண்டு உணர்பவன் என்னும் தன்மையிலிருந்து விடுபடுகிறான் எனவே இன்பத்தை உணர்பவன் துன்பத்தை உணர்பவன் பிறப்பை உணர்பவன் இறப்பை உணர்பவன் நோயை உணர்பவன் வர்ண தர்மங்களை உணர்பவன் ஆசிரம தர்மங்களை உணர்பவன் வயதை உணர்பவன் அனுபவங்களை உணர்பவன் சாஸ்திரங்களை உணர்பவன் இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு பிறகு சாஸ்திரம் விலகிவிடுறது வேணும்னா நான் வந்து உணர்பவன்கிறது உணர்பவன் தன்னை உணர்வாக உணர்ந்த பின்னும் உணர்பவன் என்னும் தன்மை தொடர்கிறது உணர்பவன் தன்னை உணர்வாக உணர்ந்த பின்பும் உணர்பவன் என்கின்ற தன்மை அவனோடு தொடர்கிறது ஆனாலும் அந்த உணர்பவன் என்பது எனது உணர்வாக தன்னை உணர்ந்திருப்பதால் உணர்பவன் என்னும் தன்மைக்கு அவன் முக்கியத்துவம் தராமல் அந்த உணர்பவன் தன்மையை பயன்படுத்துகிறான் பயன்படுத்துகிறான் ஆக உணர்பவனையே அவன் வந்து ஒரு புறப்பொருளாக உபயோகப்படுத்துகிறான் ஏன்னா உணர்பவன்கிறதே ஆப்ஜெக்ட் ஆகிடுது உணர்பவன்கிறதே ஆப்ஜெக்ட் ஆகிடுது ஆனால் உணர்பவனுக்கும் இதெல்லாம் இருக்குது உணர்பவனும் உணர்வப்படும் பொருள்கள் தான் உள்ளம் மாறுகிறது உணர்பவன் மாறுவதில்லை ஆனால் உணர்பவன் மாறுவது போல தெரிகிறது நம்ம என்ன சொல்கிறோம் அவன் ரொம்ப மாறிப்போயிட்டாங்கிறோம் அவன் மாறி போயிட்டான்னா அவன் மாறி போய்ட்டான் முந்தி மாதிரி அவன் இல்லை இப்போ ஒரு மாதிரி இருக்கான் அவன் ஒரு மாதிரிலாம் இல்லை அவன் ஒருத்தன் தான் அவன் மாறல இப்போ குழந்தையிலிருந்து நான் தான் இன்றைக்கும் இருக்கேன் என் உடம்பு மாரிடுது, எடுத்து என் மனசு மாறி எடுத்து என் புத்தி மாறி இருக்கேன் நானாக மாறி இருக்கேன் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நான் மாறிவிட்டேங்கிறாங்க நானும் இன்னொருத்தனை சொல்கிறேன் நீ மாறி போயிட்டே நீயும் அப்படியா இருக்க கல்யாணத்துறைக்கு இருந்த மாதிரியாக இருக்க அப்படிங்கிறான் மனைவியும் சொல்கிறா கணவன் சொல்கிறேன் ரெண்டு பேரும் முடியுமா அது குழந்தைங்களும் சொல்கிறது ஏன் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்த போது மாதிரி நீங்கள் இல்லை போக நீங்கள் சொல்லலாம் நீ குழந்தையாக இருந்தபோது இருந்த மாதிரியாக இருக்கப்ப நீ எப்படின்னு அம்மா அப்பா குழந்தைகளை கேட்கலாம் எல்லாம் மாறுவது மனம் சேருவது இனம்னா அதெல்லாம் அப்படித்தாப்பா நான் மாற முடியாது உடல் மாறும் உள்ளங்கள் மாறும் உணர்ச்சிகள் மாறும் அறிவு மாறும் முந்தி நாம் இந்த உலகத்தை நம்மையும் உலகத்தையும் நாம் பார்த்த ஆட்டிடியூடு வேறு இப்போ நம்ம பார்க்குற ஆட்டிடியூடு வேறு சத்சங்கத்தினால சம்ஸ்காரத்தினால பக்குவத்தினால சிந்திக்கிறதுனால அனுகிரகத்தினால நமக்கு ஆட்டிடியூடெல்லாம் சேஞ்ச் ஆகிடும் அது காரணம் நம்மளுடைய விஸ்டம் புரிஞ்சுக்கிற முறை அதுதான் பாடம் அதனால் சொல்கிறார் இந்திரியங்களால் இதை அறிய முடியாது ஏன்னா இந்திரியங்களுக்கே இந்திரியங்களே இது இல்லைன்னா வியார விவகாரம் பண்ண முடியாது இப்படித்தான் எங்கள் எங்களுக்கு குரு டீச் பண்ணியிருக்கார் இதுதான் எங்கள் எங்கள் குரு டீச் பண்ண மெத்தட் அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று சொல்வதன் மூலம் எங்களுக்கு புரிய வைத்து விட்டார்கள் எங்கள் குருநாதர்கள் பூர்வேஷாம் பரம்பரை பரம்பரையாக இந்த ஞானம் வந்துன்றிருக்கு ஏவம் பரம்பரா பிராப்தம் இந்த உலகம் இதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா சனாதன ஞானம் சனாதன தர்மம் மாத்திரம் இல்லை சனாதன ஞானம் ஆ சனாதன தர்மம்னு பொதுவான அர்த்தம் ஏன்னா தர்ம சப்தத்துக்கே பிரம்மம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருத பாஷையில் இது ரொம்ப சம்ஸ்கிருத பாஷையில் காண்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா தமிழ்லையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு இடத்த பொறுத்த அர்த்தம் மாறிடும் இந்த இடத்துல இது இப்படித்தான் சொல்லணும் இப்போ நீர்ன்னு இருக்குது நீர் எங்கேருந்து வந்தீர் அப்படின்னா அந்த நீருக்கு என்ன அர்த்தம் நீர் கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் நான் என்ன கொண்டு வருவதுன்னு அவன் கேட்டான்னா என்ன சொல்கிறது நீர் கொண்டு வா நீருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது நீர்ன்னு சொன்னால் ஒரு வேளை சொல்லலாமா கூடாது நீ வீர்னு சொல்லணுமா நீர்னு சொல்லணுமா தெரியாது நீர் அப்படின்னா நீர் தானே சொன்னீர் ஓய் அப்படிங்கிறோமோ இல்லையா இப்போ தண்ணீருங்கிறதுக்கு இடம் மாறுது பரவாயில்லை அது மாதிரி சாஸ்திரத்துலேயும் தர்மசப்தத்தை சொன்னேன் சனாதன தர்மஹான்னு சொன்னால் சனாதன தர்மஹான்னா அர்த்தம் இந்த சிருஷ்டி இரு சிருஷ்டி சனாதனம் சம்சாரம் சனாதனம் சம்சார நிவிற்த்தி உபாயமும் சனாதனம் முக்தியும் சனாதனம் தர்ம அதர்ம விவேக்கமும் சனாதனம் தேவைப்படுறது நான் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன் நான் எப்படி வாழணும் அப்படின்னா காலங்காலமாக பெரியவங்க வாழ்கிற போது எப்படி வாழ்ந்தாங்களோ அதை தான் நீயும் கடப்பிடி கடைப்பிடிக்கணும் அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது நீயும் ஃபாலோ பண்ணு அதுக்கு தான் சனாதன தர்மம்னு அதாவது எப்போவுமே நான் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தால் எனக்கு துன்பம் வராமல் இருக்கும் எப்படி வாழ்ந்தால் துன்பத்தை வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வி இந்த படைப்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது படைக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த மனிதனுக்கு இருக்குது அதுக்கு பதிலும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் இந்த சாஸ்திரத்தை சனாதன தர்ம சாஸ்திரங்கிறோம் ஆக இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறான் அதை அதை சொல்லி சொல்லிவிட்டார் இப்படி பரம்பரை பரம்பரையாக சொல்லி நாங்கள் புரிஞ்சுட்டுருக்கோம் அப்படினாரு அப்போ இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கிறது இப்போ இதுதான் காலையில் ஆரம்பித்தோம் ஏன்னா இந்த தத்துவங்களெல்லாம் படிக்கிற போது ஏன்னா இதுக்கு முன்னாலேயே சங்கராச்சாரியா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் இதுக்கு முன்னால் எட்டு சாப்டர் முடிஞ்சிருக்கு இது ஒம்பதாவது சாப்டர் தலைவக்கார சாக்கையில் இப்போ எட்டு சாப்டர் முடிஞ்சதில் அங்கே வந்து நிறைய இது சாமவேதம் நிறைய கானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த கானங்கள் மூலம் தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாமகானங்கள் நிறைய சாமகான மந்திரங்கள் அந்த சாமகானங்கள் கானங்கள் மூலமாக நிறைய தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த சாமகானத்தை பண்ணிண்டு நிறைய கர்மாக்களை சொல்லியிருக்கு பூ ரிச்சுவல் எல்லாம் அப்படி கர்மங்கள் இருக்குது உபாசனைகள்லாம் சாமகானங்கள்லாம் சொல்லி இதுக்கு முன்னால் எட்டு சாப்டரில் சொல்லியிருக்கு அப்போ அங்கெல்லாம் அவன் என்ன பண்ணியிருக்கான் பிரம்மனை தனக்கு வேறையாகவே பார்த்துருக்கான் ஆத்ம பின்னமாகவே கடவுளை பிரம்மத்தை பார்த்துருக்கான் பார்த்துருக்கான்னா என்ன அந்த ஆட்டிடியூடோடு அவன் பண்ணியிருக்கான் கர்மாவெல்லாம் அகமஸ்மி ஜீவஹான்னு சொல்லி இப்போ இதிலே நிறைய அப்படியே தெரிஞ்சு அப்போ தெரிஞ்சுதான் கேட்டிருக்கானா என்ன அந்த ஜீவனுக்கும் சாட்சியை பற்றி தான் இப்போ டாபிக் ஜீசாட்சி எனது பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏக்கநாயகன் பதங்கள் போற்றி கைவல்லனவன் இதன் தொடங்குற போதே சொல்றது பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் உள்ளம் பொருந்தார் உள்ளம் அப்படின்னா உலக வாழ்க்கையில் ஆழ்ந்த பற்றிருக்கிறவனுடைய உள்ளத்திலும் உலக வாழ்க்கையில பற்றில்லாதவனுடைய உள்ளத்திலும் பொன் நிலம் மாதர் ஆசை பொருந்தினர் உள்ளம் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் சைத்தன்யம் தான் நிறைவாய் நிற்கும் இன்னொரு இடத்துல சொல்றாரு சொன்னேன் இல்லையா அந்த தன்னில் அந்தரத்தில் அந்தக்கரணத்தில்னு அர்த்தம் தன்னில்னா உடம்பில் அந்தரத்தில் ஜீவ ஜீவன் இருக்கான் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி இப்படி போகிறது போகிறோம் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சுபேட்சா விசாரணா தனுமா தனுமானசி சத்வாபக்தி அசம்சக்தி பதார்த்தா பாவனா துரியம் அதெல்லாம் அடுத்த டாபிக் அதுக்குள்ளே நான் போலே எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏக்கநாயக்கன் பதங்கள் போற்றி இந்த மைண்டோட குவாலிட்டியை சொல்கிறார் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலங்கிறது மனதினுடைய நிலைகள் மனதின் பக்குவ நிலைகள் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வர்ற போது புரிஞ்சுக்கிறான் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்கநாயகன்கிறது சைதன்யம் கான்ஷியஸ்னஸ் அதை தியானம் பண்ணுறேங்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் ஆமாம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாழ்வாழ்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இது பேதாபேதவாதம் என் நெஞ்சில் நீங்காதான் எண்ணில் நீங்காதானா என் நெஞ்சில் நீங்கா தானே இப்படி தான் பம்பு கிழப்போம் நானே நெஞ்சில் இருக்கேனா எண்ணில் நெஞ்சு இருக்கா நெஞ்சில் நான் இருக்கேனா நான் எண்ணில் நெஞ்சிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் என்ன பண்றது ஐயோயோ இப்படிலாம் சுவாமி பாடுறாரு தோணும் சித்தாந்தப்படி எண்ணில் நீங்காதான் நெஞ்சில் நீங்காதான் எண்ணில் நீங்கா என் நெஞ்சில் நினைக்கிறேன் சொல்லணும் என்ன ஜீவாத்மா பசு நீங்காதான்ங்கிறது பதி பதியை விட்டு பசுவோ பசுவை விட்டு பதியோ நீங்க முடியாது நான் இதே தான் நான் இருக்கேன் உண்மை முப்பொருள் உண்மைங்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் திரிபதார்த்தான்னு ஆகமசாஸ்திரத்தில் பேர் திரிபதார்த்த திரிபதார்த்தாங்கிறது ஆகமசாஸ்திரத்தில் தமிழில் வந்து முப்பொருள் பசுபதி பாஷம் இது நம்ம வியாபகாரிகமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் பாரமார்த்திக திருஷ்டியில் தான் பேச்சே இது பரமா பாரமார்த்திகமா அப்படின்னு கேட்போம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் உண்மை ஒரு பொருள் அந்த உண்மையான ஒரு பொருளே மூன்று பொருளாக காட்சி அளிக்கிறதுங்கிறோம் முப்பொருளும் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறது முப்பொருள் உண்மைங்கிறதுக்கு பதிலாக உண்மையே முப்பொருளாக காட்சிக்கிறது ஒரு பொருளாகிய உண்மையே மூன்று பொருளாக அங்கே ஒன்று ஃபில்லப் பண்ணணும் மாயையால் காட்சி அளிக்கிறது அதாவது ஒரு பாடம் என்ன நினைக்கிறோம் முன்னாடி இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி பாடம் வரல இதெல்லாம் இல்லை அங்கேயும் இது கேட்டிருந்தா கூட இந்த மந்திரத்தில் வந்து ஜீவனை பற்றி கேட்டிருக்கா பிரம்மத்தை பற்றி கேட்டிருக்கானே கேள்வி கேட்கலாம் சக்கு ஸ்ரோத்திரம் கவுதேவோ யுனக்தி ஏற்கனவே இது ஒன்பதாவது சாப்டர் கண்ணையும் காதையும் இயக்குவது எந்த தத்துவம் எந்த தேவன் அப்படின்னு கேட்கலாம் கேள்வி என்னது எந்த தெய்வம் எந்த தெய்வம் இயக்குகிறதுங்கிறது தான் கேள்வி எந்த தெய்வீக தத்துவம் இயக்குகிறது தான் கேள்வி ஆனால் அவருடைய பதில் என்ன ஸ்ரோத்ரஸோத்ரம் சொல்லிவிட்டார் ஏன் இப்படி சொன்னார் இப்போ தேவத வந்து சொல்கிற போது அந்த தேவன் வந்து சர்வக சொல்லலாமே இப்போ நம்ம தினம் பகவான்கிட்ட சொல்கிற மாதிரி சுமஸ்தா சுகினோ பவன் தூ அஸ்ய தேவதேவசிய மகாதேவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகசிய தினம் சொல்கிறோம் சுவாமிக்கு முன்னால் தவதூமராம் நம் நடுகேவ் அப்பதேவென்ன மகாேவியண்டோமாண்டயோத்தமேதோமேலஸ்வியேஸ்வர்த்திம कामिकादि சிறுணவிபூஷ் வேஷ்டாவிஷ்மதிமில மௌனவியடபரமனாதிமுன ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி சுவாமினா நித்திய பூஜா அபிஷேக அலங்கார நித்ய பூஜா அபிஷேக அலங்கார நைவேத்திய தீபாராதன கர்ம மத்தியே இதெல்லாம் தினம் சொல்கிறோம் இப்பேற்பட்ட பகவான் பகவானோட மகிமையெல்லாம் சொல்லி சொல்கிறோம் தினம் அவர் முன்னாலே நீர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறோம் அப்படியே பழகி போயிருக்கு இந்த மனசுக்கு சம்ஸ்காரம் அது இத்தனை வருஷமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் பகவானை எனக்கு வேறையாக நினச்சி அவர் நான் வந்து அவருக்கு அடிமையாக நான் இருந்திருக்கேன் அவர் ஆண்டவனாக நினச்சி நினச்சி பூஜை பண்ணுறேன் இது படித்ததுக்கு பிறகு அப்படி தான் பண்ணுறேன் ஏன்னா சாஸ்திரத்தில் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது நீ இதை படித்து உண்மையை புரிஞ்சின்றதுக்கு பிறகும் நடைமுறையில் நீ இப்படி தான் இருக்கணும் ஏன்னா ஜனங்களெல்லாம் துவைத்திகள் தான் வேற்றுமை உணர்ச்சி மிக்கவர்களே உலக மக்கள் உனக்கு அத்வைத ஞான சித்தி ஆகிடுதுன்னு சொன்னாலும் நீ உங்களோட தான் சேர்ந்து வாழ்ந்துன்னு இருக்க நீ எப்போவும் இந்த ஞானம் இருந்தாலும் இந்த ஞானத்தை கேட்குறவனுக்கு மாத்திரம் சொல்லி கொடு விவகாரத்தில் நீ அற்புதமாக துவைத்தியாக ஆனந்தமாக கண்டினியூ பண்ணு எப்படி குழந்தைகிட்ட விளையாடுறமோ அது மாதிரி சொன்னேன் நிறைய பேர் ஆன்மீக விஷயத்தில் குழந்தைகள் தான் ஆக இருக்கலாம் ஆனாலும் பகவான் வேறு பக்தன் வேறுங்கிற எண்ணம் இருந்தால் அப்படியே நடந்துக்கிறது ஒன்றும் தோஷம் இல்லையே சொல்லப்படனா அத்வைதம் புரியலனாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது தப்பே இல்லை அத்வைதி யாரும் ஒன்றும் நீ இப்படி பண்ணிகிட்டே இருக்க எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணிகிட்டே இருக்க போறேன் எந்த அத்வைத்தையும் திட்டமாட்டான் விஷயம் தெரிஞ்ச சம்பிரதாயவாதி திட்டமாட்டான் என்னைக்கா ஒரு புரியும்ப்பா பேசாம நீ தர்மமான வழியிலரு பகவானோட பக்தியிலரு நல்ல குணங்களை கடைப்பிடி நீ அத்வைதம் நிஷ்டான இருக்கணும்னு ஒன்று பெரிய அவ கட்டாயம் கிடையாது மோட்சத்துக்கு அதுதான் சாதனம் சந்தேகம் இல்லை ஆனால் பரவாயில்லை இப்படி இருந்துட்டு போ தப்பு இல்லை இல்லாட்டி கிரமமுக்தியாவது கிடைக்கும் பிரம்மலோகத்திலேயாவது உனக்கு ஞானம் கிடைக்கும் இந்த பிரம்மலோகம் இல்லை அந்த பிரம்மலோகம் அதனால் இதுக்கு பிரம்மலோகம் பேர் வச்சுருக்கும் பிரம்மாவோடய லோகத்தில் போய் பிரம்மா சொல்லிக் கொடுப்பார் இங்கே புரியல என்ன எப்படி இருந்தாலும் இந்த வீடு வாசல்லாம் விட்டு நீ இங்கேயே இப்போது சன்னியாசம் பண்ண உன்னார முடியல ஒரு நாளைக்கு யமதர்மராஜா உன்ன உடம்புலேருந்து சந்யாசம் பண்ண வைப்பார் அவரே இழுத்துட்டு போவார் அன்றைக்கி இழுத்துட்டு போகிறத நீ அங்கே தான் கொண்டே உன்னை உட்காத்தி வைப்பார் ஏன்னா இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால் நிச்சயமாக அங்கே போய் உட்காத்தி வச்சுருவார் அங்கேயும் போய் இதே டாக்குமெண்ட்ஸு பேங்க்கு அக்கௌண்ட்டு கேஸு அது இதெல்லாம் அங்கே ஒன்றும் இருக்காது அங்கே எல்லாம் போன உனக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும் அதனால் அங்கே மாத்தமில்ல அங்கே ஈடுபடியாக ஆட்கள் எல்லாம் சாப்பாடு வீப்பாடு ஒன்றும் குறவே இருக்காது கம்ஃபர்டபுள் இது லைக் பாரதிய தீர்த்த வித்யார்த்தி விலாசா இதை விட ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எல்லாருக்கும் ரெண்டு மூணு பெட்ரூமோடு வச்சுருப்பார் ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம தான் தனியாக இருக்கணும் சன்னியாசம் மூல்யம் அங்கே இருக்கணும் அப்புறம் பிரம்மாஜி தினம் காலமடைத்துலேருந்து கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பார் அப்போ அங்கே அவரும் சொல்லிப்பார் தத்துவம் சீம்பார் அப்போ அங்கே உனக்கு புரிஞ்சு போயிடும் அங்கேயும் நீ ஆனந்தமாக இருக்கலாம் அங்கேயும் கோவிலெலாம் இருக்கலாம் அங்கேயும் பிரம்மாவும் அடிக்கடி விஷ்ணு போய் பார்த்து தரிசனம் போயிட்டு வருவார் அப்போ நீயும் போயிட்டு வரலாம் ஆனால் பிரம்மாவுக்கு தெரியும் விஷ்ணுவும் நானும் ஒன்றுன்னு சரிதானே அதனால் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது நாங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணவும் மாட்டோம் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு விடவும் மாட்டோம் சுவாமி இது ரொம்ப டஃப்பாக இருக்குது புரியலையாண்ணா நல்லது வாழ்க்கையில் என்னில்லாமோ புரியல இல்லையா திருமண ஆனத்துலேருந்து ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியவே இல்லைன்னு தெரியும் எல்லாேருக்கும் அப்படி இருக்க இதுவும் ஒன்றும் புரியாத விஷயம் போயிட்டு போகிறது ஆஜீவம் திரயம் சேவ்யம் வாழ்நாள் முழுவதும் மூன்றை வழிபடணுமா வேதாந்தோ குரு வேதாந்த சாஸ்திரத்தை பூஜை பண்ணணும் குருவை மதிக்கணும் கடவுளை மதிக்கணும் எதுக்குன்னா அத்வைதானம் கிடைக்கிறதுக்காக முதல்ல பண்ணணும் அத்வைதானம் கிடைச்ச பிறகு அந்த கிராட்டிடியூடுக்காக நீ பண்ணணும் பூஜை பண்ணணும்னு அதனால் நம்ம வந்து எப்போவும் இந்த ஞானத்தை துவைத துவைத்தத்தில் தானே அத்வைதத்தை பற்றி படிக்கிறோம் அத்வைதத்தை படிக்கிற அவ படிக்கிற அவஸ்தை என்ன அவஸ்தை துவைத எல்லாம் இப்போ பாடம் நடக்கிறது நம்ம எல்லோரும் வேறு வேறு தான் என்னோடய ஹெல்த்து கண்டிஷன் பிரச் என்னோட விஷயங்கள் வேற உங்கள் எல்லாரோருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது ஆனால் அதுக்கடையில் யதார்த்த ஸ்வரூபத்தை பற்றி படிக்கிறோம் சக்குஸ்ரோத்திரம் கவு தேவோஜுனக்திங்கிறத கேள்வி அவர் என்ன சொல்லிவிட்டார் ஸ்ரோத்திரஸ்த்ரோத்ரம்னு சொல்லிவிட்டார் அப்போ அவன் அது மாத்திரமில்லை அங்கே வாக்கு போகாது மனசு போகாதுன்னு சொல்லிவிட்டார் அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாதை காட்டிலும் வேறானதுன்னு சொல்லிவிட்டார் ஆனால் இப்போ அவனுக்கு வந்து இதிலிருந்து ஒரு உண்மை புரிஞ்சு போயிடுத்து ஆக இப்போ சொல்கிற விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் புரியறது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரியுறது அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி பிரம்மமாக முடியும் சங்கராஜர் அதுதான் விசாரத்தை தொடங்கிவிட்டார் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பிரம்மனை ஆத்மாவையே பிரம்மம் என்று சொல்லுகிறீர்கள் இப்போ உணர்பவனையே மெய்பொருள் என்று சொல்லுகிறீர்கள் பரம்பொருள் என்று சொல்லுகிறீர்கள் இத்தனை நாட்களாக நான் இந்த உபாசனை தியானம் பண்ணியிருக்கேன் அவரை மனசில் வச்சு தான் கர்மாவெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல கதியை கொடுப்பார்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன் இப்போ திடீர்னு அவரும் நீயும் ஒன்றுன்னு சொல்கிறீர்களே ஏன்னா அவரும் நீயும் வேறேன்னு சொன்னால் மறுபடியும் அவர் லிமிட்டட் ஆகிடுவார் அவர் உன்னை லிமிட் பண்ணுவார் நீ அவரை லிமிட் பண்ணுவார் உன்னால் அவர் வரையறுக்கப்படுகிறார் அவரால் நீ வரையறுக்கப்படுகிறாய் இரண்டு வரையறுக்கப்படுகிற பொருள்களாக சாஸ்திரம் உபதேசிக்கப்படவில்லை அது கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருந்தேன்னா நான் பகவான் இல்லை பகவான் நான் இல்லை பொதுவாக அத் துவைதாத்வைத சித்தாந்தப்படி என்னென்னா இறைவனின்றி உயிர்கள் இல்லை உயிர்கள் இறைவன் இல்லை இறைவனின்றி உயிர்கள் இல்லை உயிர்கள் இறைவன் இல்லை உயிர்களும் உண்மை இறைவனும் உண்மை இதுதான் பாடம் இதுதான் பேதாபேதவாதம் டோட்டலாக உயிர்கள் வேறு இறைவன் எங்கேயோ இருக்கார் அப்படிங்கிறது கிளீன் சாஸ்திரம் ஆனால் விசிஷ்டாத்வைதம் என்கிற சைவ சித்தாந்தம் வைஷ்ணவர்களுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இவர்களெல்லாம் என்னென்னா இறைவன் உயிர்களுக்கு வேறாக இல்லை உயிரை விட்டு பிரியாத உடலில் உயிர் எப்படி இருக்கிறதோ அப்படி உயிரில் உயிருக்கு உயிரான இறைவன் இருக்கிறான் அப்படி அதான் பேதாபேதவாதம் இருக்குது அதனால் பேதம்னா என்ன ஜீவாத்ம பரமாத்ம பேதம் அபேதம்னா என்ன ஜீவாத்ம பரமாத்ம அபேதம் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இருக்குங்கிறாங்க இறைவனும் உயிர்களும் வேறாகவும் இருக்கின்றன ஒன்றாகவும் இருக்கின்றன இதுதான் மெயின் உபதேசம் இப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கு தான் மா சொல்கிறோம் அப்படி இல்லை இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இருப்பு ஒன்றே ஆகவே இருப்பின் கோணத்தில் உயிர்களும் இறைவனும் ஒன்றே இருப்புன்னா சத்தியம் சத்தியம் எத்தனை சத்தியம் இருக்க முடியும்ப்பா சத்தியத்துக்கு டெஃபனேஷன் என்ன மூணு சத்தியம் எப்படி இருக்க முடியும்னு கேட்போம் மூணு உண்மைன்னு சொன்னால் மூணு தனித்தனியாக உண்மைன்னா உண்மைங்கிறது தனித்தனியானதாக ஒன்றா அதை சொல்லு தான் இங்கே தான் ஆர்குமெண்ட்டே உண்மைங்கிறது தனித்தனியானதாக ஒன்றா அதை சொல்லு பாம்பு பதில் சொல்லணும் மூணு உண்மைங்கிறையே இந்த உண்மையே அந்த உண்மை வரையறுக்கிறதா இந்த இடத்துல உண்மைன்னா எக்ஸிஸ்டன்ஸ் மூணு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா எக்ஸிஸ்டன்ஸு ஒன்னா மூணான்னா அனந்தம்னு சொன்னால் தோஷம் நிறைய வரும் சத்தியத்துக்கு லட்சணமே வரையறுக்கப்படாது மூன்று காலத்திலும் இருப்பது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இல்லாமல் போகிறதுக்கு பேர் சத்தியம் கிடையாது எது நித்தியமோ அதுதான் சத்தியம் சத்தியத்தையும் நித்தியத்தையும் பிரிக்க முடியாது சத்தியத்துக்கு லட்சணம் ரெண்டு ஒன்று மூன்று கா க மூன்று காலத்தையும் மூன்று காலத்திலும் இருப்பது அப்படி வச்சுக்கோ மூன்று காலத்தையும் இருப்பது தத்துவபோதத்தில் அப்படி தான் படிச்சிருக்கோம் காலத்திலையே பி திஷ்ட தீத்தி சத்து மூன்று காலத்திலும் இருப்பது எதுவோ அதுதான் சத்துன்னு பேர் இன்னொரு அர்த்தம் அறிவால் அழிக்க முடியாதது சத் அறிவால் அறிவால் அழிக்க முடியும் இப்போ ஒரு பொருளை இப்போ நம்ம சூட்சமாக பார்த்துட்டே போகலாம் மூலக்கூறுக்கு அதுக்கு மேலே அழி முடியாது இது பௌத்திக விஜானம் இல்லை ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் சயின்ஸ் இல்லை இது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸில் நீங்கள் எவ்வளோ டெப்த்துக்கு போனாலும் கடைசியில் என்ன ஆகும் அவங்கள அது தானே பார்த்துட்டுருக்காங்க எது வந்து கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே இல்லையா சிங்குலாரிட்டி சொல்லின்ட்டுருக்காங்க மெட்டீரியல் சயின்ஸ்லையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சிங்குலாரிட்டி அத்வைதம் நம்ம சொல்கிறது அவங்க வேறு பாஷையில் சொல்கிறாங்க சிங்குலாரிட்டிங்கிறாங்க ஒரு சிங்குலர் வஸ்தூலேருந்து தான் இத்தனையும் வந்திருக்கு வானாகி மண்ணாகி நம்ம பாடுறோம் இல்லையா அதே தான் மூலக்கூறு ஒன்று சிங்குலாரிட்டிங்கிற வார்த்தையும் வந்திருக்காங்க அதுலேயும் சொல்கிறாங்க இந்த சபாட்டமிக் லெவலில் போனால் நீ பார்ட்டிக்கலாக பார்த்தா அது பார்ட்டிக்கலாக தெரியும் எனர்ஜியாக பார்த்தா எனர்ஜியாக தெரியுங்கிறாங்க நீ பார்க்குறத பொறுத்த அது பிஹேவ் பண்ணுங்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்க அதே தான் நம்மளும் சொல்கிறோம் நீ பிரம்மமாக பார்த்தா பிரம்ம ஜெகத்தாக பார்த்தா ஜெகத்து அத்வைதமாக பார்த்தா அத்வைதம் துவைதமாக பார்த்தா துவைதம் அது ஆனால் அது மெட்டீரியல் நம்ம அதுக்கு போகலை அதுக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்கிறோம் உங்கள் உங்கள் உங்களுடைய பிரமாணமே வேறு அவங்க பிரத்யக்ஷ அனுமான பிரமாணத்தை வச்சுன்னு தான் சயின்ஸு ஓடுறது நமக்கு வந்து என்னது நம்ம ஸ்கோப்பெல்லாம் உபனிஷத் ஸ்கோப்பு தான் அவங்களுக்கு வேறு என்ன இல்லாமல் ஸ்கோப்பெல்லாம் வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு குரு சிஷ்ய சம்பிரதாயங்கிறத இதை வச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சத்தியம்ங்கிறது மூணாக இருக்க முடியாது சத்தியத்தில் நீ எத்தனை வேணாலும் சொல் ம் அதை தான் சொல்கிறோம் சத்தியம் அந்த சத்தியத்துக்கு போகிறப்ப தான் நம்ம பாரமார்த்திக சத்தியம்ங்கிறோம் அந்த மூல சத்தியம் மூல சத்தியம் என்னென்ன இதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அது தான் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை அப்படின்னு பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் படிச்சிருக்கோம் அங்க முழுக்க சத்து பற்றி சத்து என்ன அசத்து என்னன்னு இந்த சதசத் விவேகம் தான் ரொம்ப முக்கியம் அதில் தான் சத்காரியவாதம் அசத்காரியவாதமெல்லாம் உட்கார்ந்துருக்கு ஆக இந்த சதசத் விவேகம் அப்போ வந்து அது அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியுது அப்போ வந்து என்னென்னா நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் மைக்கு இருக்கிறது கிளிப்பு இருக்கிறது புத்தகம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது எவ்வளவு இல்லை எல்லாத்துலேயும் இருக்கிறது பூமி இருக்கிறது ஆகா ஜலம் இருக்கிறது அக்னி இருக்கிறது காற்று இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது வந்து இருப்பு வடிவங்கள் மாறலாம் பெயர்கள் மாறலாம் ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கின்ற இருப்பு ஒன்று அத்வைத்தம் சத்தியம் சத்தியமே அத்வைதம் அைதம் சத்தியங்கிறதுக்கு பதிலாக சத்தியந்தான் அத்வைத்தம்னு சொல்லணும் பிரம்மைவ சத்தியங்கிறதுக்கு பதிலாக இப்படின்னு சொல்லுவோம் சத்தியமேவ பிரம்மம்போ சத்தியந்தான் பிரம்மன் சொல்கிறோமே தவிர பிரம்மந்தான் சத்தியம்னு சொல்கிறத விட சத்தியந்தான் பிரம்மன் அப்படி சொல்கிறது ரொம்ப உத்தமம் ஆனால் பிரம்மந்தான் சத்தியம்னு சொல்கிற போது அந்த Consciousness alone ரியலி எக்ஸிஸ்ட் அப்படி சொல்லணும் பிரம்ம ஐவ சத்தியம்னா என்ன அர்த்தம் கான்ஷியஸ்னஸ் எலோன் ரியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம் அந்த இடத்துல ரியலுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் ரியல்னால் ரியலுங்கிறதுக்கும் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கிலீஷ் சப்தம் இதெல்லாம் சம்ஸ்கிருத்தில் இது பேர் சத்தான்னு பேர் இருப்புன்னு பேர் தூய இருப்புன்னு சொல்கிறோம் சத்தியம்ங்கிற சொல்லுக்கு பொருள் தூய இருப்புன்னு சொல்கிறோம் தூய இருப்பு என்பது இறைவனுக்கும் ஜீவனுக்கும் ஒன்று தூய இருப்பில்தான் ஜீவர்களும் இருக்கிறார்கள் இறைவனும் இறைவன் இருக்கிறான் உயிர்கள் இருக்கின்றன இந்த இருக்கின்றன இருக்கிறான் என்பது இருப்பை சார்ந்து இருக்கிறது ஆகவே இருக்கின்றன என்கின்ற பன்மையெல்லாம் தூய இருப்பில் கற்பிக்கப்பட்டது இருக்கிறது என்பதும் இருக்கின்றன என்பதும் இருப்பை சார்ந்து இருக்கின்றன புரியுதுதா புரியாட்டாலும் அவ்வளோதான் இருக்கிறது என்பதும் இருக்கின்றன என்பதும் இருப்பை சார்ந்தே இருக்கின்றன அதனால் இது முழுக்க முழுக்க புத்தி வேலை இது பக்தி வேலை இல்லை இங்கே புத்தி வேலை பக்தியோடு பண்ணுற புத்தி வேலை அதுக்காக பக்தியை விட்ரா பண்ண மாட்டோம் பக்தியோடு தான் விசாரம் பண்ணுவோம் அதனால்தான் பக்தியோடு பண்ணுற ஆராய்ச்சிக்கு தான் மீமாசான்னு பேர் பக்தியோடு பண்ணுற ஆராய்ச்சிக்கு தான் மீமாசான்னு சொல்லுவோம் பூஜித விசாரகான்னு பேர் பகவானை பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு தானே படிக்கிறோம் முடித்ததுக்கு பிறகும் பிரார்த்தனை பண்ணுறோம் அருள் வார்த்தை எல்லாம் வாழி அருளோட சொன்ன சொற்கள்ான் வாழட்டும்னு அர்த்தம் பேசின பேச்சு வாழட்டும்னு அர்த்தம் அருள் வார்த்தை எல்லாம் வாழி அதை படித்தவங்களும் வாழட்டும் அன்பர் வாழி பராபரமே கோயிலில் இருக்கிற விக்கிரங்கள்லாம் நன்னாக இருக்கட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி அதை பாட எடுத்து விளக்கி சொல்கிற குருநாதர் வாழி மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் என்றும்ங்கிறது எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் என்றும் மூர்த்தி வாழி என்றும் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி என்றும் அன்பர் வாழி பராபரமே அப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் ஆக எதுக்கு இவ்வளோ பேசுகிறோன்னு கேட்டால் இத்தனை நேரம் எனக்கு பேத புத்தியோட வாழ்ந்திருக்கேன் துவைத புத்தியில தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன் என்னை வந்து அல்பமாகவே நினச்சிருக்கேன் என்ன சுற்றி இருக்கிறதுலையே அல்பத்திலேயே தாரதமியம் என்னது A ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு இது ஏ அல்பம் இது பி அல்பம் இது சி அல்பம்னா அல்பம்னா என்ன அல்பத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமோ மகான் அல்பஹா புல்லிங்கம் மகான்கிறதும் புல்லிங்கம்தான் ஆ மகான்கிறது பெருசு அல்பஹாங்கிறது சின்னது நான் எப்போது என் வாழ்க்கை முழுக்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்ன பழக்கம்னா பகவானை மகானாவும் நினச்சி என்ன அல்பமாக நினச்சே பழக்கம் அது மாத்திரம் இல்லை எனக்கு பக்கத்தில் எனக்கு லைஃப்லேயும் இருக்குது என்னை காட்டிலேயும் அழகுலேயும் படிப்புலேயும் பணத்துலையும் பதவியிலையும் புகழ்லையும் உயர்ந்தவனை நான் வாழ்க்கையில் பார்க்குறேன் எனக்கு கீழே இருக்கிறவனையும் பார்க்குறேன் எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவனையும் பார்க்குறேன் அதனால் எனக்கு மனசு சஞ்சலப்படுறது நான் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இவனை பார்க்குற போது அவனை மட்டமாக நினைக்கிறேன் அவனை பார்க்குற போது உயர்வாக நினைக்கிறேன் பொறாமையும் வேறு வர்றது ஈக்குவலாக இருக்கிறவனை பார்த்த போது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வர்றது அந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் வரும்போது எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது எல்லாம் உண்மைதானே எப்படி நான் விடுபடுறது இந்த கம்பாரிசன் இருக்குது துவைதத்தில் ஏகப்பட்ட கம்பாரிசன் போராறதுக்கு பகவ சாஸ்திரம் வேற சொல்லிவிடுறது இவங்களும் உனக்கு மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் உன்னோட சேர்ந்து இருக்கிறவனுக்கெல்லாம் மேலே ஒருத்தன் இருக்கான்ப்பா அப்படின்னா அவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் செய்யக்கூடிய உன் நினைச்சா அவன் என்னவனாலும் பண்ணுவான் அவனின்றி ஓரணுவும் அசையாது எனும் ஒரு ஆப்தர் மொழி கண்டால் இந்த பாட்டை ஞாபகம் வச்சும் அருமையான பாட்டு அவனன்றி ஓர் தாய்மான் பாட்டு நீ பாடியிருக்கலாம் அவனன்றிரணுவும் அசையாது எனும் ஒரு ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியாமை ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் பாடியிருக்கலாம் நீங்கள் அறிவாவது ஏது அறியாமை ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் மெளனமோடு இருந்தது யார் என்போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் இது ரொம்ப ஆழமான அர்த்தம் நிறைய இருக்குது இப்போ அவனன்றி ஓரெனவும் அசையாதுன்னு சொல்கிற போது அவன்கிறது எவன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது எதுவோ அதுவே கருத்திற்கு இசைந்தது எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்க அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி வரையறைக்கு பட் உட்பட்ட பரம்பொருளை பற்றி பேசுகிறார் வரையறைக்கு உட்படாத பரம்பொருளை பற்றி பேசுகிறாரா அதுக்கு அடுத்தது நிறைய இருக்குது இதில் அத்வைதத்தை சொல்லிடுறார் இது அத்வைத சித்தாந்தம்னா நான் எடுத்துக்கிறேன் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு ஆனந்த பூர்த்தியாகி அதோடு நிறுத்திக்கணும் இது அத்வைதம் அருளோடு நிறைந்தது எது அருள்னா மாய வந்து அருள்னமாய் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி புல் ஸ்டாப் பூர்த்தியாகி இல்லாட்டி போடுங்க அருளோடு நிறைந்தது எது அருள்ன மாய வந்துடுச்சு அடுத்தது பாருங்க தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது இதான் துவைதா துவைதம் பேதா பேதவா இப்போ ரெண்டு தான் அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது எது அவனன்றி ஓரணவும் ஆசையாது அந்த அவன் என்பது உயிர்களுக்கு உயிரான இறைவனை குறிக்கிறதா அல்லது உயிர்களெல்லாம் உணர்பவர்கள் தானே சந்தேகம் உயிர்களெல்லாம் உணர்பவர்கள் தானே உயிர்களெல்லாம் உணர்பவர்கள் உணர்பவர்கள் உணர்பவர்களெல்லாம் உயிர்கள் தானே உயிர்கள் தானே உணர்கின்றன உணர்பவர்களுக்கெல்லாம் மூலமாக எது இருக்கிறதுன்னா உணர்வு இருக்கிறதுங்கிறோம் இங்கே ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ணுவோம் இப்போ உயிர்கள் உயிர்களுக்கெல்லாம் உயிராக இறைவன் இருக்கிறான் இப்போ உணர்பவர்களுக்கெல்லாம் உணர்வாக இருக்கிறான் நம்ம ஒன்றே ஒன்று பண்ணுவோம் உணர்பவன் மாயத்தோற்றம் இப்போ உணர்பவனும் உண்மை உணர்வும் உண்மைன்னு சொன்னால் அதுதான் துவைத சித்தாந்தம் உணர்பவனுக்கு உணர்பவன் உணரப்படு பொருள் எல்லாவற்றுக்கும் இருப்பு ஒன்றுங்கிறது இருப்பின் கோணத்தில் பேசுவோம் உணர்வுங்கிற கோணம் வேறு இருப்புங்கிற கோணம் வேறு இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியாதுங்கிற தத்துவத்துக்கு போவோம் ரொம்ப ஆழம் இதெல்லாம் உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு சத்தே சித்து சித்தே சத்து அப்படி போகிறபோது என்ன ஆகிடும்னா உணர்பவன் உணரப்படு பொருள்கள் எல்லாம் ஒரே இருப்பை சார்ந்து இருப்பதால் உணர்வும் இருப்பும் ஒன்றேன் முடிச்சுடும் இதெல்லாம் ரொம்ப சொல்லிகிட்டு டைம் ஆகிடும் நான் நிறைய எடுத்துட்டாச்சு ஆகா இவனுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்குது அந்த சம்ஸ்காரத்தை நீக்கிறார் இத்தனை நாளாக இவனுக்கு துவைத சம்ஸ்காரம் இருக்குது நான் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்தேன் நிறைய கொட்டேஷனுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லலை அங்கே அவர் சொல்கிற அர்த்தத்தைலாம் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி தரணும் இது துவைத்தமாக இன்டர்ப்ரெட் பண்ணுறதா இந்த இந்த தாய்மானருடைய பாட்டையே தாய் மாணவர் சைவ சித்தாந்தின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஒன்றும் அதே சமயம் வந்து அவருடைய காலத்தில் கைவல்லி நவநீதம் ரொம்ப பாப்புலர்னு சொல்கிறாங்க இல்லை அவருக்கே நிறைய அதனால தான் அந்த பாட்டெலாம் பாடுறார் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே இந்த வேதாந்த சித்தாந்த சமரசத்தை பற்றி திருமூலரும் பாடியிருக்கார் தாய் மாணவரும் பாடியிருக்கார் தப்பு இல்லை அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக சித்தாந்தங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சாஸ்திரங்களை நன்றாக படித்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஆனால் இது எல்லாமே நமக்கு வேணும் இந்த தேசத்தினுடைய மகிமை இது இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் தேசத்தில் இத்தனை வித்தனை விதமாக நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார்கள்ன்றது பெரிய விஷயம் அதுக்காக யாரையும் நம்ம வந்து உயர்வாகோ தாழ்த்தியோ நம்ம சொல்ல போகிறதில்லை ஆக இவனுக்கு அந்த துவைத்த புத்தி துவைத்த பக்தி இருக்கு ஆகையினால இங்கே உபநிஷத்தை என்ன பண்ணுறதுன்னா இந்த துவைத்த நிஷேதம் பண்றது இந்த மந்திரத்தில் துவைத்த நிஷேதா ஜீவாத்ம பரமாத்ம நிஷேதா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இத்தனை நாளாக நான் கடவுளை வசத்தியாக நினச்சிருக்கேன் என்ன இதாக நினச்சிருக்கேன் எல்லாரையும் வேறு வேறையாக நினைக்கிறேன் அம்மா வேறு அப்பா வேறு அண்ணா வேறு தம்பி வேறேன்னு நினச்சிருக்கேன் ஆனால் எல்லாேருக்கும் மூலப்பொருள் ஒன்றுங்கிற போது நான் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் மேலெழுந்தவாரியான வேற்றுமைகள் ஆனால் இதுக்கு மதிப்பு தருவோம் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பின்பற்றுவோம் ஆனால் அதே சமயம் உண்மையையும் உணரத்தான் வேண்டும் அதுக்காக இந்த மந்திரம் சொல்லுகிறது வாப்ியுதித்தம் எ சொன்னாலும்ூர்த்தி பண்ண முடியாது இனிமே நம்ம படிக்க படிக்க புரிஞ்சுப்போம் வாசா எது அனப்யுதித்தம் வாக்கினால் எதை விளக்க முடியாதோ ஏன வாக்கு அபியுத்தே எதனால் வாக்கு எல்லா பொருள்களையும் விளக்குகிறதோ சங்கராஜர் இந்த இடத்துல வாக்குங்கிறத வச்சுண்டு வியாக்கரணத்தையே கிராமரையே பேசுறார் இது சங்கராச்சர் இதுதான் இந்த இடத்துல ஏதோ சந்தர்ப்பம் கிடச்சதுன்னு சொல்லி இந்த வாக்கை பற்றின விஷயத்தையே ஆதிசங்கர் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறார் ரொம்ப சொல்லலை அவர் என்ன கொஞ்சம் தான் சொல்லுவார் ஆனால் அதுக்குள்ள அவ்வளோ உட்காந்துருக்கும் இந்த வாக்குன்னா அது எங்கேருந்து உண்டாகிறதுன்னு சொல்கிறார் இந்த தொண்டையிலிருந்து அப்படியே பாணினியோட சூத்திரத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறார் அகுக விசர்ஜனீயானாம் கண்டஹா இச்சுயசானாம் தாலூன்லாம் இந்த வாக்கு வெளிப்படுறது அதுக்காக அந்த இலக்கண விதிகளையெல்லாம் சொல்கிறார் எப்படி சொற்கள் வெளியில் வருகிறதுன்னு இதை ஒரு நிமித்தமாக வச்சுன்னு சங்கராச்சாரியார் சொற்களை பற்றின சொற்களுடைய தோற்றத்தை பற்றி அழகாக பேசுகிறார் அது தமிழில் நீங்கள் தொல்காப்பியம் படித்து தெரிஞ்சுக்கலாம் சம்ஸ்கிருதத்தில் பாணினி வியாக்கரணம் இருக்குது அஷ்டாத்தியாயி இருக்குது அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் படித்தால் தான் தெரியும் சொற்கள்லாம் எப்படி வருகிறது உற்பத்தி ஆகிறது எழுத்துக்கள் எப்படி உற்பத்தி ஆகின்றன அப்புறம் சொற்கள் எப்படி வருகின்றன சொற்றொடர்கள் எப்படி அமைகின்றன சொற்றொடர்கள் எப்படி நமக்கு உண்மையை உணர்த்துகின்றன புரிய வைக்கின்றன கம்யூனிகேஷன் ஆக இந்த வாக் சக்தியை பற்றி சங்கராச்சாரர் ரொம்ப அற்புதமாக இங்கே பேசுகிறார் அதெல்லாம் நான் விளக்கத்துக்கு எடுத்துக்கல அது முழுக்க முழுக்க இலக்கண விஷயம் ஆக சொற்கள் எதனை விளக்க முடியாதோ எதனால் சொற்கள் எல்லாவற்றையும் விளக்குகின்றனவோ அப்படிங்கிற சொற்களால் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது சொற்களை எவன் பயன்படுத்துகிறானோ அவனை சொற்கள் விளக்காது ஆனால் எதனால் சொற்கள் எல்லா விஷயத்தையும் விளக்குகின்றனவோ இதெல்லாம் ஞாபகம் இந்த சூரியன் கண்ணாடி கண்ணாடியில் தெரிகிற சூரியன் கண்ணாடியை காமிக்க முடியாது ஆகவே சொற்களை அறிகின்றவன் நான் என்னை சொற்கள் அறிகின்றனவா சொற்களை நான் அறிகின்றேனா அப்படின்னா சொற்களை நான் அறிகின்றேன் சொற்கள் என்னை அறியாது அப்படிங்கிற சொற்களால் நான் என்னை தெரிஞ்சுக்கிறேன் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது பாருங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் இந்த பாட்டே பாருங்கடே கல்லாலின் புடையமர்ந்து உட்கார்ந்திருக்கர் ஆலமரத்துக்கீழ நாளை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் இந்த சனக்கர் சனந்தனர் நாலு வேதம் படிச்சிருக்காங்க ஆறு அங்கம் படிச்சிருக்காங்க அவங்களே தஷாமுத்திட்டு போய் நான் வரை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் நாலு பேருக்கும் உபதேசம் பண்ணுற அவங்களுக்கு வயசாகிடுச்சு விருத்தா இவர் குரு யுவா அப்படின்னா என்ன அர்த்தம் பக்குவத்தை காட்டுறதுக்கு தான் வயசான முதுமை தோற்றம் அறிவு எப்பொழுதும் இளமையானதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இளமை தோற்றம் இறைவனுக்கு தக்ஷணாமூர்த்தி நான் வரை அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த வாக்கு இறந்தங்கிற வாக்கு இறந்த பூரணமாய் நிறைய நேரம் பேசியாச்சு பேசி பேசி கடைசியில் என்ன கிடச்சதுன்னா விஷயம் புரிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம ஏதோ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதானே மனசில் எண்ணங்கள் ஓடுறது உண்மையை தெரிஞ்சிக்கணும்னு மனசில் எண்ணங்கள் ஓடுறது இப்போ உண்மையை தெரிஞ்சிக்கணும்னு குருக்கிட்ட போய் கேட்குறோம் உண்மை என்ன எது உண்மை அப்படின்னு கேட்குறோம் குரு சொல்லி கொடுத்துடுறார் அது கன்வின்சிங்காக இருந்ததுன்னா மனசு ஓஹோ அப்படியா சரி அப்போ அந்த கேள்வி முடிஞ்சு போச்சு இப்போ பரமார்த்த சத்தியம் என்ன உண்மையிலேயே மெய்ப்பொருள் என்னன்னா கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் என்ன அழகான குரல் பாருங்க ஈண்டு கற்று திருக்குறள் மெய்யுணர்தல் அதிகாரம் ஈண்டு இந்த மனித வாழ்க்கையில் இந்த உடல் வாழ்க்கையில் கற்று இந்த கற்றுங்கிறது ஒன்று போரும் கற்றதனால் ஆய பயன் அது வேற இருந்தாலும் கற்று கற்பவை கற்க மெய்ப்பொருள் கண்டார் மெய்பொருள் கற்று கண்டார் எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம் போல் ஈண்டு இவ்வுலக வாழ்க்கையில் மனித மனித பிறவியில் கற்று மெய்பொருள் கற்று உண்மையை கண்டவர்களிடம் மெய்ப்பொருள் கற்று கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற இன்று வாரா நெறி இப்போ நான் வரை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி நல்லா படிச்சிருக்காங்க நிறைய கேட்டிருக்காங்க வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது தாய்மான் அவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் சித்தம் மௌனம் செயல் எல்லாம் மெளனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றின் பராபரமே என் மனசில் அந்த சுத்தமான மௌன மௌனங்கிறது பிரம்மன் தான் ஆத்ம உணர்வு தான் சுத்த தோன்றின் சித்தம் மெளனம் சித்தம் அடங்கி விடுறது மௌனம் வாக்கு எல்லாம் மெளனம் உண்மை தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அடங்கிவிடும் ஓஹோ அப்படியா தெளிவாக புரிஞ்ச உடனே என்ன ஆகிடுதுன்னா சஞ்சலம் அடங்கிடுது சந்தேகம் போயிடுது பித்தியத்தே ஹ்தய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் பராவரே அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த மாத்திரத்தில் உடலுக்கும் உடலுக்கும் எனக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அருந்து போகிறது சிச்சட கிரந்தி அறியாமை நீங்குகிறது ஆசைகள் நீங்குகின்றன செயல்கள் நீங்குகின்றனங்கிறது உபனிஷத் பித்தியத்தே ஹிருதய கிரந்தி உள்ளத்தில் இருக்கிற முடிச்சுகளெல்லாம் அவிழ்ந்து போகின்றன அபிமானங்கள் நீங்குகின்றன சித்தியந்தே சர்வசம்சையாக எல்லா சந்தேகங்களும் வீண எனது அடியோடு நீங்கிவிடுகிறது க்யந்தேஜாசிய கர்மாணி இந்த புண்ணியமாவது பாவமாவது ஒன்றும் இவனை பண்ணுறது இல்லை ஏன்னா இன்பத்துன்பத்தை கடந்து விட்டான் தஸ்மின் திருஷ்டே பராவரே இந்த பராபரம் அந்த பராவர அந்த மெய்ப்பொருளை அதாவது கீழானதற்கும் மேலானதற்கும் மேலானதை உணர்ந்து விட்டால் அறிந்ததுக்கும் அறியாததற்கும் மேலான அந்த மெய்யுணர்வை உணர்ந்து விட்டால் இதெல்லாம் இல்லை கற்ற கேள்வி வல்லார்கள் சாதாரண ஆட்களில் ரொம்ப படித்தவங்க நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் நிறைவாய் மறைக்கு அப்பாலாய் சாஸ்திரங்கள்லாம் முடிஞ்சு போய்டுறது சாஸ்திரத்தோட உபதேசம் முடிஞ்சவுடனே விட்ரா பண்ணிவிடுறது எல்லாம் இதுதான் உண்மையு புரிஞ்சதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்கு இது என்ன சொன்னாலும் இதுதானே கிடைச்சியில பிரஜானம் பிரம்ம தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி டீச் பண்ணணும் அயம் ஆத்மா பிரம்ம நாலே நாலு தான் பாடம் புரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் வேதங்கள்லாம் என்னென்னா ஏதோ சும்மா நம்ம கடைசியாக நம்ம படித்தது அது இந்த உடம்போடு கண்டினியூ பண்ணிட்டோம் அப்புறம் லீல வேதாந்தம் படிக்கிறது அதுக்கப்புறம் மோட்சத்துக்காக இல்லை என்ன சொல்கிறது இந்த சரீர வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஒன்றும் படிப்போம் இல்லாடி தியானம் பண்ணும் வேறு என்ன பண்ணுறது யாராக சொல்லி கொடுக்குறது அவ்வளோதான் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் மறைக்க அப்பாலாய் எல்லாய் அல்லதுமாய் எல்லாமாய் எல்லாமாயின்னா என்னது அந்த அத்வைத்தம் அல்லதுமாயின்னா என்ன துவைதத்தை நீக்கு இருந்து அதனை இருந்தபடி இருந்து காட்டி நான் கேனோபிஷத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னா இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன்னா எனக்கே தெரியு ஏன்னா இதெல்லாம் இதில் இருக்கு இருந்து அதனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்தபடி இருந்து இருந்ததனை இருந்து காட்டி எப்படி வேணாலும் போடலாம் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இதை மாத்திரம் ஒரு கட்டுரையாக பெருசாக சிந்திக்கலாம் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அந்த ஞான ஸ்வரூபமாகவே தன் நடமாடும் என்னது நடமாடும் என்னது சொல்கிறதில்ல அத்வைதம் சொல்லலாம் இல்லையா நடமாடும் அத்வை அத்வைதத்தை பற்றியே பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கான் எப்போ பார்த்தாலும் இந்த பார் அத்வைதம் வர்றதுமா அறுத்து வந்து வராது போகாது ஒரு விவகாரத்தில் சொல்கிறது அது அது மாதிரி டீச் பண்ணி பண்ணி பண்ணி அந்த டீச்சிங் மயமாகவே ஆகிட்டான்னா சொல்லி இருந்தது அதனை இருந்தபடி இருந்து காட்டி எவ்வளோனாலும் சொல்லாமல் போல் இருக்கு எப்படி சொன்னாலும் அது நல்லாயிருக்கும் இந்த படம் வரைகிறவன் இப்படி படம் வரைவான் தூரத்தில் போய் போய் இப்படி பார்ப்பான் பார்த்துட்டு பழப்பிடிமே டச் பண்ணுவான் அது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் பண்ணுறது இது போருமா இப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோம் அங்கே ஒரு டாட் வைக்கிறான் அப்புறம் அப்படி ஒரு போடுறான் அது மாதிரி என்னது இது பின்னா கருத்தோவியம் சொல்லோவியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பேசுறதுலாம் அப்படி தான் உள்ளுக்குள்ளே வரையிறதுன்னு குமரகுருவர் பாடுற மாதிரி ஒருவன் திரு அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது மாதிரி இல்ல இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இது பரஞ்சோதி முனிவர்னு பேர் திருவிளையாடர் புராணத்தில் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இது எப்படி எழுதியிருக்கார் வரும் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி எதுக்கு வந்தோம்னா எத் வாஜான் அபியுதித்தம் ஏனவாகப்யுத்தே நேரடியாக சொல்லலை மறைமுகமாக சொல்றதுன்னு அர்த்தம் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொன்னவரை இப்படின்னு டைரக்டாக காட்டாமல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணு இதெல்லாம் எது அது எதனால் வி விளங்குகிறதோ அதுதான் அது அப்படி சொன்னதுனால சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தனக்கு தன்னையும் வேறாக நினைக்காமல் நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை பவம்னா சம்சாரம் தொடக்கைன்னா என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்குது கண்டினியூஸாக ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது பிறவி பிறவி எத்தனை பிறவி எத்தனை துன்பம் எத்தனை அரகுரை இன்பம் முழு துன்பம் ஆஷை துன்பம் ஆசை துன்பம் ஆசை துன்பம் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் ஜெயி விஜயீ பவ என்ன துவைத்த ஜயஹா ஆகையினால் இந்த சம்சார துவைதத்தை இந்த வாழ்க்கையை வெற்றி காண்போம் பவத் தொடக்கை வெல்வாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறதுக்காக இந்த சம்சாரத்தை வெற்றி கொள்வோம் அருமையான பாடல் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் நால்வருக்கும் நிறைய இருக்க அர்த்தங்கள்லாம் இருக்குது நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி நான் சொல்லாமல் சொன்னவரை சொல்ல போய் இத்தனை சொல்லிவிட்டேன் அதில் ஆ எத் வாச்சா கொட்டேஷன் கொடுத்தா அதோட நிறுத்திக்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிட்டேன் அவ்வளோதான் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து உபனிஷத்து என்ன சொல்லுகிறது சொல்லாமல் சொன்னவரை எத்து வாச்சா அனப்பியுதித்தம் வாச்சா எது அனப்பியுதித்தம் வாக்கினால் எதை விளக்க முடியாதோ ஏன வாக்கு அப்யுத்தத்தை எதனால் வாக்கு எல்லா பொருள்களையும் விளக்கி கொண்டிருக்கிறதோ அது வரைக்கும் வந்தாச்சா ததேவ பிரம்ம துவம் வித்தி தத்து பிரம்மை ரொம்ப முக்கியம் அதுதான் பிரம்மம் அதுதான் பிரம்மம் உனக்கு வேறாக எங்கோ இருக்கிறார் கடவுள் என்று சொன்னதெல்லாம் உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக சொன்ன பாடம் இப்போ சொல்கிறேன் நீயே பிரம்மம் பிரம்மமே நீ உனக்கு இருக்கிற அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த வேற்றுமை உணர்ச்சியை பண்படுத்துறதுக்காகத்தான் நான் வந்து இறைவனை உனக்கு வேறாக உபதேசம் செய்தேன் உண்மையில் இறைவன் நீயே நீயே இறைவன் இறைவனுக்கும் உனக்கும் இருப்பு எனவே நீ என்பதையும் நீக்கிவிடு இறைவன் என்பதையும் நீக்கிவிடு உணர்வே உண்மை இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா கடல் தான் இப்போ கடல் அலைகள் தண்ணீர் அலைகள்ங்கிறது ஜீவர்கள் உயிர்கள் கடல் என்பது கடவுள் தண்ணீர் என்பது நிர்குணம் பிரம்ம இந்த சொல்ல போட்டுகம். இது ரொம்ப சிம்பிள் எளிமையானது அலைகள் ஈஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மாக்கள் உயிர்கள் கடல் ஈஸ் கடவுள் ஆண்டவன் தண்ணீர் இஸ் ஈக்குவல் டு நிர்குணம் பிரம்ம அலைகள் அலைகள் என்ற சொல்லும் அலைகள் என்ற சொல்லும் ஏன் வச்சு அலைகள் என்ற சொல்லும் கடல் என்ற சொல்லும் தண்ணீரில் கற்பிக்கப்பட்ட சொற்கள் உண்மையில் தண்ணீர் மட்டுமே இருக்கிறது அலைகள் என்பதும் கடல் என்ற சொல்லும் நாம் விவகாரம் செய்வதற்காக சொல்லப்பட்டவைகள் கடல் என்ற சொல்லுக்கும் அலைகள் என்ற சொல்லுக்கும் உண்மையில் இருப்பு இல்லை தண்ணீர் என்ற சொல்லுக்கு மட்டுமே இருப்பு இருக்கிறது அலைகள் என்ற சொல்லுக்கும் கடல் என்ற சொல்லுக்கும் தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை அங்கே என்ன இருக்குது தண்ணீர் இருக்கா கடல் இருக்கா அலைகள் இருக்கா கேட்டால் என்ன சொல்லுவோம் தண்ணீர் தான் இருக்குது தண்ணீரைத்தான் ரொம்ப ரொம்ப அப்படியே அப்படி அங்கே பார்த்துட்டு கடலுங்கிறோம் இங்கே பார்த்துட்டு அலைங்கிறோம் இப்படி இங்கே இருக்கிறதும் தண்ணீர் தான் அங்கே இருக்கிறதும் தண்ணீர் தான் இங்கே இருக்கிறதும் தண்ணீர் தான் இங்கே இருக்கிறதும் தண்ணீர் தான் கடலுக்கு நடுவில் போன கரையிலேருந்து வேணா சொல்கிறதா இருக்கலாம் கடலுக்கு நடுவில் போயிட்டோம்னா பின்னால் அலை இருக்கு முன்னால் கடல் இருக்குது எல்லாம் தண்ணியாக தான் இருக்கு சர்வம் பிரம்மமயம் சர்வம் ஜலமயம் சர்வம் பிரம்மமயம் ஆனால் இத்தனை இத்தனை வேற்றுமை இருக்குது எல்லாம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் இந்த குரலை எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ஜபம் பண்ணலாம் இந்த திருக்குறளை எப்பொருள் எத்தன்மை தாயினும் இது மகா மகா வாக்கியம் எது திருக்குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்கிறத பற்றி நான் சொல்லலை அது வேறு கான்டெக்ட் ஆ எப்பொருள் எத்தன் மெய்த்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் கண்டார்னால் புரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தம் இல்லாட்டி அவர் என்னவோ வேறு நிலையில் சொல்லிட்டுருக்கார ஈண்டு மெய்ப்பொருள் காண முடியுங்கிறார் சரியான ஆசிரியர்கிட்ட போய் நீ படிச்சானா படிக்கிறபோதே அவர் சொல்லிக் கொடுப்பார் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இது வந்து அத்வைத்தமும் துவைத்தமும் சமகால அனுபவம்னு சொல்கிறோம் இல்லை அத்வைத அனுபவம் வரும்போது துவைத அனுபவம் போயிடும்னு சொல்கிறது அசம்பிரதாய பாடம் சரியாக படிக்கலேன்னு அர்த்தம் அத்வைதமும் துவைத்தமும் சமகாலம் இப்போ தண்ணீரும் கடலும் அலைகளும் சமகாலமாக வேறு வேறு காலமாக சமகாலம்னா என்ன ஒரே டைத்தில் தானே எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் நம்ம கவனம் வந்து கடலில் இரு கடல்கிற சொல்லில் இருக்கா அலைகள்ங்கிற சொல்லில் இருக்கா தண்ணீருங்கிற சொல்லில் இருக்கா நம்ம கவனம் நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்குதுன்னா கடலை பார்த்துட்டு ஆனால் ஆய பழந்துன்னு பார்த்துட்டுருக்கும் இல்லாட்டி அலைகளை பார்த்துட்டுருக்கும் ஆனால் தண்ணீரை கவனிக்கிறது இல்லை இப்போவே இந்த ஹாலில் நம்ம எல்லோரும் இருக்கோம் இப்போ இந்த லைட்டு ஸ்பேஸ் எல்லாம் ஒரே இப்போ எல்லாரையும் மனுஷா எல்லோரும் ஆளாக தான் ஒரு ஒருத்தரையும் பார்க்குறோமே தவிர இவங்க இங்கே வந்திருக்கா அங்கே வந்திருக்கா இவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்க யாரெல்லாம் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் எப்படி பார்க்குறாங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க என்னெல்லாம் பார்த்துட்டுருக்கோன்னு வச்சோ கூட ஆனால் ஸ்பேஸும் லைட்டும் தெரியறதா இல்லையா அதே நேரத்தில் நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது சமகாலம் இதை மறந்துடாதீங்க நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க நீ அத்வைத நிலைக்கு போய்விட்டால் அப்புறம் தெய்வம் தெரியாது அப்படின்னா இவருக்கு ரெண்டும் தெரியாதுன்னு அர்த்தம் இவருக்கு அத்வைதமும் தெரியாது துவைதமும் தெரியாதுன்னு அர்த்தம் அப்படிலாம் கிடையாது நான் வந்து அத்வைதத்தை நிறைய கவனித்தேன்னா துவைதத்தை கவனிக்கிறதுக்கு எனக்கு தோணாது ஈவன்தோ துவைதமும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி முதல்ல இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வேறே இப்போ இருக்கிறதே வேறு எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன இப்போ எனக்கு வந்து இப்படியே யோசிச்சு யோசிச்சு என் புத்தி இப்படி ஆயிடுச்சு எப்படி நான் முதல்ல எல்லோரும் முதல்ல வேற்றுமையுமே நான் ரொம்ப பெருசாக நினச்சின்னு இருந்தேன் அத்வைதத்தை பற்றி நினைக்கவே இல்லை அத்வைத சாஸ்திரம் படிக்க படிக்க என் மனசில் எந்தி பலமாகும் எண்ணம் ஆசையோடு படிக்க படிக்க எதை தெரிஞ்சுட்டால் எனக்கு பரிபூர்ணமான மனஷ்ஷாந்தி வருமோ அதை படிக்க படிக்கிறேன் நான் அதை படிக்க படிக்க நான் என்ன பண்ணுறேன் எனக்கு மனநிம்மதிக்கு எது உண்மையிலே வேணுமோ அதை நான் படிக்கிறேன் அப்போ படிக்கிறபோது அத்வைதத்தை படிக்கிறபோது என் புத்தி எதை கவனிக்கும் அதிகமாக அத்வைதத்தை கவனிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு துவைத அனுபவம் இருக்குமா இருக்காதா இருக்கும் இருந்தாலும் நான் துவைத அனுபவத்தை இக்னோர் பண்ணுறேன் எனக்கு இதுதான் இதுக்கு பேர் பிரபலம்னு ஆகிடுது முதல்ல துவைத்த விற்த்தி பிரபலமாக இருந்தது அத்வைதம் படித்து படித்து படித்து அத்வைத்த விற்பி பலமாயிடுத்து துவைத்த விற்த்தி துர்பலம் ஆயிடுத்து அப்போ இங்கே என்ன உபனிஷத் சொல்கிற ததேவ ததேவ பிரம்மத்துவம் வித்தி நம்பர் ஒன் நேதம் எதிதம் உபாசத்தை அடுத்தது ரெண்டு சொல் சரியான சப்தம் இது எல்லாத்துலேயும் வரப்போகிறது தத்து பிரம்ம அதுதான் சஹாதேவகான்னு சொன்னாரங்க இங்க என்ன சொல்கிறார் தத்து பிரம்மங்கிறார் இங்கே வந்து இந்த ஜீவாத்ம பரமாத்ம பேதமே இந்த டாப்பிக்கே கிடையாது டேரெக்டாக போய்டுறார் அவர் ஆனால் இதுக்கு முன்னால் சொன்ன பாடங்கள்லாம் எட்டு சாப்டரில் சொன்னதெல்லாம் வேறு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹா எத் வாச்சம் த சவு பிராணஸ்ய அப்படி சொன்னேன்னே சஹா தேவஹா அதனால் அது வந்து வாக்கு அதை விளக்க முடியாது சொற்களால் அதை விளக்கி சொல்ல முடியாது ஆனால் அது இல்லைன்னா சொற்கள் எதுவும் பிரகாசமாகாது ஆகவே அதுதான் பிரம்மம் தத்து பிரம்ம தத்து ஏவ பிரம்ம அதுதான் பிரம்மம் இந்த இடத்துல பிரம்மங்கிறது நிர்குணம் நிர்குண நிர்வீகார நித்திய பிரம்மன் நிர்குண நித் நிர்விகார ஆத்மஸ்வரூப பிரம்மன் ஆத்மஸ்வரூபமான பிரம்மன் ஆத்ம வத்திரிக்தமான பிரம்மன் இல்லை ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மன் உணர்பவனுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உணர்வு இது சொன்னால் நல்லா புரியும் ஆனால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது சாஸ்திர பாஷை உணர்பவனுக்கு உணர்பவனை நான் என்ன சொல்லிட்டேன் நிழல்னு சொல்லிட்டேன் நிழல் தான் உணர்பவனாக இருக்கிறது நிஜம் உணர்பவனாக இல்லை நிஜ உணர்வு நிஜ உணர்வுக்கு உணர்பவனாக இருக்கும் தன்மை இல்லை உணர்பவன் நிஜ உணர்வை சார்ந்து உணர்பவன் போல் காணப்படுகிறான் இந்த உண்மையை உணர்ந்த பிறகு உணர்பவன் என்கின்ற முக்கியத்துவம் நீங்கிவிடுகிறது அப்ப என்ன உணர்பவன் என்ன ஆயிட்டான் இப்ப உணர்பவன் உணர்வாகிவிட்டான் தான் சொல்றார் உணர்பவன் உணர்வே அப்படின்னு சொல்வார் உணர்வின்றி உணர்பவன் இல்லை நான் அந்த சொல்லையை பயன்படுத்துகிறேன் டெக்னிக்கலாக சாஸ்திரத்தை இப்போ பிரம்மம்னு போட்டுக்கோங்க அது உணர்வே அது பிரம்மம்னு சொல்கிற போது என்ன அர்த்தம் அது உணர்வே அது உணர்வுதான் ததேவ பிரம்ம அது உணர்வுதான் அதில் இன்னொரு பதம் இருக்கு துவம்னு இருக்கு நீ அந்த பிரான் அப்படின்னு உடனே இல்லையே நான் எப்படி பிரம்மமாக முடியும் சுவாமி நான் இத்தனை அவரையிலவோ பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அவர் பிரம்மன்னா பெருசு நான் சின்னவன்லவோ நினச்சுன்ட்ருக்கேன் அப்படின்னா இல்லை இல்லை நீ கேட்ட கேள்வியை நீ திரும்ப பாரு யார் இதை இயக்குகிறான்னு அப்போ நீ வந்து இத்தனை நாளாக உபநா உபாசனெல்லாம் பண்ணினியா அப்போ எந்த ஞானத்தோட உபாசனை பண்ணினேன் எட்டு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு நீ இத்தனை நாளாக எந்த ஞானத்தோட உபாசனை பண்ணேன் தேகாத்ம புத்தியோடய உபாசனை பண்ணினியா ஜீவாத்ம புத்தியோட உபாசனை பண்ணினியா கேள்வி பாருங்க ஏற்கனவே எட்டு சாப்டர் முடிஞ்சிருக்கு இது ஒன்பதாவது சாப்டர்ங்கிறது மறக்கப்படாது இப்போ எட்டு சாப்டரில் உனக்கு வந்து தேகாத்ம புத்தியோட நீ பூஜை பண்ணினியா ஜீவாத்ம புத்தியோடய பூஜை பண்ணினியா பூஜை பண்ணணும்னாலே ஜீவாத்ம புத்தி இருந்தால் தான் உண்மையான பூஜை தேகாத்ம புத்தியோடு பண்ணுறதெல்லாம் வந்து தெளிவில்லாது பண்ணினா பண்ணுவோம் பண்ணாட்டி போனால் போனோம் மாற்றிப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் தேகாத்ம புத்தினால் உடம்பே நான்னு நினச்சி பூஜை பண்ணியா உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர்னு நினச்சி பூஜை பண்ணியா உன்னை உயிராக கருதிக்கொண்டு இறைவனை வழிபட்டாயா உன்னை உடலாக கருதிக்கொண்டு இறைவனை வழிபட்டாயா என்றைக்கு நீ உன்னை உயிராக கருதிக்கொண்டு இறைவனை வழிபடுகின்றாயோ அன்றைக்குத்தான் உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையை நீ துவங்குகிறாய் உன்னை உடலாக கருதிக்கொண்டு நீ வழிபட்டால் நீ ஆன்மீக வாழ்க்கையை துவங்கவே இல்லை என்றுதான் பொருள் ஏதோ பழக்கத்தினால் பண்ணுற அதுக்கும் ஒரு மகிமை உண்டு அதனால் ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பேன் நீ உடலாக இல்லை உன்னை உயிராக கருதிக்கொண்டு தான் பண்ணியிருக்கு உயிர் வந்து உயிருக்கு உயிரான இறைவனுக்கு அடிமை இதெல்லாம் துவைத சா சாஸ்திரம் இங்கே அப்படி சொல்லலை உணர்வே நீ அந்த உணர்வாகவே இருக்கிறாய் உணர்வின்றி உடலுக்கு உணர்ச்சி இல்லை உடல் உணர்வின்றி உடலுக்கு உணர்ச்சி இல்லை உள்ளத்திற்கு உணர்ச்சி இல்லை உடலுக்கும் உயிரோ உணர்ச்சியோ கிடையாது ஆகவே நீ உணர்வே நீ உடலல்ல நீ உள்ளமல்ல நீ உயிர் அல்ல நீ உணர்பவனும் அல்ல உணர்வே நீ என்கிற பாடம் எப்படி போகிறது பாருங்கள் இதுதான் உபனிஷத்து உபான்னு சொன்னால் நெருக்கம்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் எது ரொம்ப நெருங்கி இருக்குது அப்படின்னா அது நீ புரிஞ்சுக்கிறத பொறுத்துருக்கு எனக்கு இப்போ ரொம்ப நெருக்கமாக மைக்கு இருக்குன்னு அதை விட எனக்கு என்ன இருக்குன்னா உடம்பு இருக்குது உடம்பை விட நெருக்கமாக என்ன இருக்குன்னா மனசு இருக்குது மனசை விட நெருக்கமாக என்ன இருக்குன்னா நான் இருக்கேன் நான் என்னவா இருக்கேன்னா அதான் பாடம் முடி முடிச்சுட்டோமே நான் உடலாக உள்ளமாக உயிரா உணர்பவனா உணர்வா நான் தமிழில் புரியறதுக்காக சொல்கிறேன் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் எப்படி சொல்லுவோம் தேகமா அந்தரணமாக தேகமா அந்தக்கரணமா ஜீவனா சிவதாசனா சிவனா சிவன்னு கான்சியஸ்னஸ் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் நான் உடலா உள்ளமா உயிரா இறைவனின் அடிமையா இறைவனா அப்படிங்குற போது இங்கே பாடம் தத்து பிரம்ம அது பிரம்மம் அது பிரம்மந்தான் தத்து பிரம்ம ஏவ அது பிரம்மந்தான் தத்துவம் அது நீதான் நீதான் அந்த பிரம்மம் நீ வந்து பிரம்மனை உனக்கு ஆப்ஜெக்டாக நினைக்காது அதுக்கு தான் அடுத்த வரி நேதம் எதிதம் உபாசத்தே நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை அதுதான் இது ரொம்ப முக்கியம் அதே எப்படி சுவாமி சொல்கிறீங்கன்னா நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வழிபடுறையே அப்போ வந்து ஆத்மா பகவான் ஆத்மானா என்ன அர்த்தம் நான்னு அர்த்தம் பகவான் எனக்கு வேறு யார் அர்த்தம் அவர் அனாத்மா இல்லையா ஆத்மா இல்லையே அவர் ஆத்மா இல்லை அவர் அனாத்மாவாயிடுவார் ஆத்மான்னா நான் இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிறது யார் நான் தான் வியாபிச்சிருக்கேன் நான் ஆத்மா அவர் பரமாத்மா நான் ஜீவாத்மா எனக்கு வேறாக அவர் இருக்கிறார் அதில் அவரை நான் பூஜை பண்ணுறேன் ஆனால் ரெண்டுலேயும் ஒரு சப்தம் இருக்குது ஆத்மாங்கிறது ஒரு சப்தம் இருக்குது ஜீவன் பரன் பரம ஆத்மா ஜீவ ஆத்மா ஆத்மா ரெண்டாக ஒன்றான்னு அப்புறம் கேள்வியெல்லாம் ஆரம்பிச்சிடும் அவ்வளோல்லாம் போகலை இப்போ நான் வேறே அவர் வேறேன்னு நினச்சின்னு தான் நான் இத்தனை நாளாக இருந்தேன் அது சாஸ்திரம் ஒத்துக்கிறது நான் உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன் இப்போ உனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தாச்சு இனிமேல் இந்த டீச்சிங் ஆரம்பிக்க வேண்டிதான் எத்தனை நாளைக்கு தான் நீ அவரை போய் அவரும் அப்படி நினைக்கிறதில்லை அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார் எந்த பகவான் கர்மகாண்டத்தில் கொண்டு நீயும் நானும் வேறேன்னு உபதேசம் பண்ணுறாரோ கர்மகாண்ட ரூபமான வேதமாக இருந்து கொண்டு நீயும் நானும் வேறு என்று உபதேசம் பண்ணுகிறாரோ அதே பகவான் தான் ஞானகாண்ட ரூபமாக இருந்து கொண்டு நீயும் நானும் உண்மையில் ஒன்றுன்னு உபதேசம் பண்ணுறார் இந்த ரெண்டு வாக்கியத்துலேயும் நமக்கு ஸ்ரத்த வேணும் இதை இன்னும் நிறைய சிந்திக்கலாம் உதாரணத்துக்கு பிரம்மம்னு சொன்னால் உலகமே இதாக சப்ஜெக்ட் ஏதோ சொல்ல வந்து விட்டு போயிட்டுதோ தெரியல எனக்கு மறந்து போயிட்டு அதாவது சப்ஜெக்ட் ஆத்மா ஆப்ஜெக்ட் இப்போ சொல்ல வந்தேன் பகவான் அனாத்மான்னு சொன்னேன் இல்லையா பகவான் அனாத்மான்னு சொன்னேன் அனாத்மானால் என்னெல்லாம் தோஷம் வரும் அவர் எனக்கு ஆத்மா இல்லை ஆத்மா நான் அவர் எனக்கு வேறு அவர் எனக்கு வேற என்ன அவர் யார் நான் இல்லை நான் அவர் இல்லை நான் இல்லைங்கிறதுக்கு பேர் அனாத்மானு பேர் நான் இல்லைங்கிறதுக்கு பேர் அனாத்மானு பேர் அவருக்கு ஆத்மா இருக்கலாம் அவருக்கு ஆத்மா இருக்கலாம் அந்த ஆத்மா வேறு இந்த ஆத்மா வேறு இப்போ அந்த ஆத்மா வேற இந்த ஆத்மா வேற அதுவும் உண்மை இதுவும் உண்மை அந்த ஆத்மாவுக்கு குவாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது அனந்த கல்யாண குண கணயக்க நிலையாக எனக்கு குணங்களே சரியாக இல்லை அப்போ நானும் அவரும் எப்படி ஒன்றாக முடியும்னா நீ இந்த அவருக்கும் வடிவம் அவருக்கும் நீ உடம்பு மனசெல்லாம் கற்பனை பண்ணுற எனக்கும் உனக்கும் உடம்பு மனசை கற்பனை பண்ணுற இந்த உடம்பு மனசுங்கிறது பேர் உபாதின்னு பேர் இதை நீக்குங்கிறது இது அறி அறியாமையினால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் நான் ஒரு நாள் சொன்னேன் நினைக்கிறேன் ஒரு கிளாஸில் சொன்னேன் இல்லையா இங்கே பெரிய தங்கத்தினால ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது தங்கம் வைரமெல்லாம் பூசி பெரிய அண்டா வச்சுருக்கு இங்கே வந்து ஒரு கொட்டாங்கச்சி கொட்டாங்கச்சியில் ஒரு கொட்டாங்கச்சியோ மண்ணு சட்டிலேயோ ஒன்று பண்ணியிருக்கு இதுக்குள்ளேயும் இதுலேயும் பெரிய பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாத்திரம் இருக்கோ சின்னதாக இருக்குது இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அது எவ்வளோ பெரிய தங்க பயிரம் பதிச்சா என்ன வைடூரியம் பதிச்சா என்ன அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் அதில் விடணும் நீ பன்னீரை வேணாலும் விடு ஸ்பேஸ் வந்து ஒன்று தான் இதுதான் எக்ஸாம்பிள் அது மாதிரி நான் அல்பமாக இருந்தால் என்ன என்னோடய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான் என்ன லிமிட் பண்ணுறது பகவானுடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்ன்னு வச்சுப்போம் அவருக்கு வந்து நான் அவரும் அதில் லிமிட்டடாக இருக்கார் நான் அவர் இல்லை அனாத்மானு சொன்னால் நிறைய அனர்த்தங்கள்லாம் வரும் ஆனால் கடவுளை என்ன சொல்கிறார் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அங்கே தான் ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மான்னு சொல்லிடுறாங்க அதுதான் பேதாபேதவாதம் அதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் அத்தனையும் ரிமூவ் பண்ணிடுறோம் ஆக நான் உடலுமல்ல உடல் உடலுமல்ல உள்ளமுமும் அல்ல உயிர்களும் அல்ல பிரம்மம் பேசுறதுன்னு வச்சுப்போம் உயிர் இதில் உயிர்களும் அல்ல உயிர்களுக்கு உயிரான இறைவனும் அல்ல உணர்வே நான் அதனால்தான் முதல் ஒரு வகுப்பில் சொன்னேன் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயினால் காட்சி அளிக்கின்றன அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஆகினால் இதுக்கெல்லாம் இந்த வேற்றுமைக்கு மதிப்பு தருவதை விட்டு விடுவோம் அது என்ன உயர்ந்த வேற்றுமையாக இருக்கட்டும் இறைவனுக்கும் எனக்கு இருக்கிற வேற்றுமை உயர்ந்த வேற்றுமைன்னா எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கிற வேற்றுமை தாழ்ந்த வேற்றுமேன்னா வேற்றுமையில் என்ன உயர்வு தாழ்வு ஆக இறைவனுக்கும் இருக்க எனக்கு இருக்கிற வேற்றுமையை நான் நீக்குகிறேன் ஒரு அணுகளவும் எனக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை கிடையாது அலைக்கும் கடலுக்கும் அணு அளவும் தண்ணீரின் கோணத்தில் வேற்றுமை கிடையாது ஆகவே தத்து பிரம்ம தத்து பிரம்ம ஏவத்வம் எப்படி வேணாலும் போடலாம் இந்த வாக்கியத்தை எது இதம் உபாசத்தே தத்துன பிரம்மை நீ உபாசத்தை என்ன நிறுத்தம் உப்ப இங்கே இருக்குது உபாசத்துங்கிற பார்த்து உப்ப என்ன பக்கத்தில் ஆசத்தே அப்படின்னா உக்க ஆசனம் உபாசனம்னு சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி இந்த பக்தி மார்க்கத்துல எல்லாம் கேள்விப்படுறோம் அவர் ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்கிற போதே அது எப்படி ஆ உம்பா அது சொல்கிற போதே பெருஷா சொல்கிறது அது என்ன கேட்டவுடனே நிறைய பேருக்கு அதெல்லாம் நம்ம நம்மளுக்கெல்லாம் ஆகாதுன்னு நினச்சிடுவான் அது சொல்கிறது ஒரு பழக்கம் இருக்குது பெரிய பிரம்ம ஜானியாகும் அப்படின்னு அப்படி சொல்கிற இது யாருக்கும் பாசிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரியே பேசுகிறது அவர் இதை படிச்சுருக்காரு அதுக்கு சொல்லலாம் தப்பு இல்லை அது என்னவோ பண்ணுறது எங்களுக்கெல்லாம் என்னமோ அப்படி சொல்லி நிறைய பேர் இதுக்கு என்ன இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு நினச்சிடுவான் இதுதான் வேணும் வாழ்க்கையிலேயே ஒருத்தன் பிஹெச்டி அஞ்சு பிஹெச்டி பண்ணியிருக்கலாம் பத்து பிஹெச்டி பண்ணியிருக்கலாம் ஆனால் பிரம்மஜானம் முக்கியம் அது ரொம்ப சுலபம் வேறு பிஹெச்டி பண்ணுறதான் கஷ்டம் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல போனால் இதுக்கு எஃபர்ட் எடுத்தால் மோட்சம் கிடைக்கும் பத்து பிஹெச்டி பண்ணால் என்ன கிடைக்கும் பரவாயில்ல அதுக்காக நான் பத்து பிஹெச்டி குறையா சொல்லலை அதை முக்கியம் இது இதை பண்ணிவிட்டு எத்தனை பிஹெச்டி பண்ணினா என்ன தப்பு கிடையாது ஆஹத்து பிரம்ம ஏவத்வம் நீ இந்த உபாசனை உபாசனை என்னன்னா உப்பன்னா பக்கத்தில் ஆசனம்னா அமர்றது எதுக்கு பக்கத்தில் போய் அமர்றது இறைவனுக்கு பக்கத்தில் போய் அமர்றதுன்னா இறைவன் எங்கே இருக்கார் இறைவனுக்கு பக்கத்தில் அமர்றதுன்னா உபாசனம் அப்படின்னா உபா என்றால் அருகில் ஆசனம் என்றால் அமர்தல் அந்த வேர்டுக்கு லிட்ரல் மீனிங் அதுதான் இப்போது உபாசனம்னா இறைவனுக்கு அருகில் அமர்தல்னு சொன்னால் இறைவனுக்கு அருகில் அமர்தல்னால் என்ன அர்த்தம் போட்டோவுக்கு பக்கத்தில் போய் உட்காரதா படத்துக்கு பக்கத்தில் உட்காருறதா அப்படின்னா இறைவனுக்கு அருகில் அமர்தல்னா இறைவன் எங்கே இருக்கிறான்னா உன்னிலும் இருக்கிறான் எண்ணிலும் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அங்கங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறான் அப்போ எப்படி அவருக்கு பக்கத்தில் போகிறது நான் தூரத்திலையாக இருக்கேன் இப்போ நான் கடவுளை விட்டு தூரத்திலையாக இருக்கேன் இப்போ நான் கடவுளை விட்டு நான் விலகி போக முடியுமா தாய்மார ஒரு பாட்டில் சொல்கிறார் இல்லையா இரும்பு நேர் வஞ்சக கல்வனானாலும் உன இடை விட்டு நிற்பது உண்டோ இரும்பு நேர் வஞ்சக கல்வனானாலும் நீங்கள் சித்தாந்த பேதங்களாம் பார்க்க வேண்டாம் இதில் இருக்கிற அர்த்தத்தை கவனிங்கள் இடைவிட்டு நிற்பது உண்டோ அலைகள் என்னைக்காவது தண்ணீரை விட்டு விலகிருக்க முடியுமா கடலை விட்டு விலகிருக்க முடியுமா நான் சொல்லலை இங்கே தான் கவனிக்கணும் அலைகள் என்றாவது தண்ணீரை விட்டு விலகி இருக்க முடியுமா இல்லாட்டி நீங்கள் கடலை விட்டு விலகி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சித்தாந்தம் தண்ணீரை விட்டு விலகி இருக்க முடியுமானா அத்வைதம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ சூக்ஷ்மந்தான் சூக் சிம்பிள் தான் இப்போ உபாசனம்னா என்ன அப்போ என்ன அர்த்தம் நீ வந்து ஏதோ பகவான் உனக்கு வேறையாக இருக்கிறதா நினச்சி அவரை தனியா நீ அவரை தியானம் பண்ணுற உன்ன தியானம் பண்ணுறதும் அவரை தியானம் பண்ணுறதும் ஒன்று தான் ஏன்னா அவரே நீ நீ சிதானந்த ரூபகா சிவோகம் அகம்னா எதை குறிக்கிறது அகம்னு நான் சொல்கிற போது லிமிட்டட் பாடியிலருந்து தான் சொல்கிறேன் ஆனால் சொல்கிற விஷயம் என்னது நீங்கள் காலம்பறை சொன்னேன்னு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஞாபகம் இருக்கோ வாயு சந்தோஷமாக மனசு சந்தோஷமாக கேட்டேன் அது மாதிரி நான் சிவமாக இருக்கிறேன் நான் சொல்கிற போது எது அர்த்தம் சிவமாக இருக்கிறேன் சொல்கிறதுக்கு உடம்பு மனசெல்லாம் வாழும் ஆனால் சிவமாகங்கிறது எதை குறிக்கிறது உடம்பு மனசையாக குறிக்கிறது புரிகிறது இல்லை உடம்பு மனசே குறிக்க நான் சிவமாக இருக்கிறேன்னு சொல்கிற நான் மாத்திரமா சிவம் சர்வம் சிவமயம் நீயும் சிவந்தான் இதைத்தான் நாம் சொல்லுவோம் இங்க தான் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை விச் பேசுகிறப்ப ஒரு பக்த்கிட்ட ஒரு இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது இல்லையா ஒருத்தர் வந்து விசிஷ்டாத்வைத்தி இன்னொருத்தர் துவைத்தி ஒரு அத்வைத்தி இது எப்பவும் பார்த்தோம் இந்த குரூப் என்றைக்கு இருந்துட்டுருக்கு லைவாக இருக்குது எல்லோரும் இருக்காங்க இன்றைக்கி வாழ்க்கையில் இன்றைக்கும் பார்க்கலாம் ஒரு சைவ சித்தாந்தியை பார்க்கலாம் ஒரு விசிஷ்டாத்வைத்தி வைஷ்ணவரை பார்க்கலாம் கருப்பு போட்டு வச்சுட்டுருக்கிறவங்க மாத்வாள் துவைத்திகளை இன்றைக்கும் பார்க்கலாம் அத்வைதிகளும் பார்க்கலாம் எல்லோரும் இருக்காங்க எல்லா ஃபிலாசபர்ஸும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு ஈஸ்வரை பூஜை பண்ணிட்டுருக்காங்க ஈஸ்வரனுக்கு ஃபார்ம் வேறு வேறையாக இருக்கலாம் எல்லாரும் லீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அத்வைத்தி சொல்கிறார் இது ஒரு அத்வைத்தியம் என்ன பண்ணுவார்னால் எல்லாரையும் அரவணை வச்சு அவருக்கு விவகாரத்தில் எல்லாம் ஓகே அவங்களுக்குள்ள தான் ப்ராப்ளம் கஷ்டம் இவர் எல்லாரையும் அரவணை வச்சுடுவார் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வியாபகாரிக என்ன வேணாலும் சொல்லிக்க வேணா இதை பார்த்து தான் இவர் சொன்னார் எவட பாதாச்சாரியர் சொன்னார் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம்ன விருத்தியத்தேன்னு அவங்க தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவங்களுக்கு அபிப்பிராய பேதம் இருக்குது நம்ம அவங்களோட அபிப்பிராய பேதமே இல்லை நீங்கள் எத்தனை வேணாலும் துவைத்தம் வச்சுக்கோங்க நாங்கள் சந்தோஷம் வரும் இன்னும் புதுசாக என்ன வேணாலும் துவைத சாஸ்திரம் கொண்டாங்க எத்தனை குரூப் இருக்குது சுத்தா துவைத்தம்ங்கிறாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது நான் ஆசிரமத்தில் அது கரிக்குலத்தில் கொண்டு வரேன் இருபத்தஞ்சு தரிசனம் அதை பிளான் பண்ணிட்டுருக்கேன் நம்ம பாரத தேசத்தில் ஆஸ்திக தரிசனங்கள் நாஸ்திக தரிசனங்கள் இவங்க ஒரு ஒருத்தரும் எப்படி பிரசன் பண்ணுறாங்கிறத பற்றி வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அதுக்கு பேர் சர்வ தரிசன சங்கிரஹஹான்னு பேர் எதுக்கு இதை சொல்ல வரேன் ஒரு அத்வைதி வந்து துவைத்தியை பார்த்து என்ன சொல்கிறான் துவைத்தி விசிஷ்டாத்வை இவங்களை பார்த்து சும்மா வரும் கான்வர்சேஷன் நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் நீயும் நானும் ஒன்று அப்படின்னு யார் சொல்கிறா அத்வைத சித்தாந்தத்தில் திருடமாக இருக்கிற ஒருத்தம் வந்து விசிஷ்டாத்வைத்திகளையும் துவைத்திகளையும் சைவ சித்தாந்தி இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாருன்னு நான் இதுக்கா ஒரு பேச்சுக்கா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க அவங்க கேட்டாலே அவங்களுக்கெல்லாம் அப்படியே எரியும் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிறத ஊதுற இங்கே என்ன நம்மள்கிட்ட என்ன சண்டைக்கு யார் வர போகிறேன் அதனால் இப்போ எல்லாம் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கீங்க என்னென்ன பிரச்சனையே இல்லை திரும்பி ஏதாவது கேட்டால் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் நீங்கள் எல்லா சாஸ்திரங்களும் படிச்சுருந்தால் தான் பேச முடியும் இல்லாட்டி படிக்காமல் பேச முடியாது எனக்கு தெரியும் நீங்கள் அதெல்லாம் படிச்சுருந்தா இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு அதனால் எனக்கு இப்போ நான் தான் ராஜா சொல்லலாம் அப்போ ஒரு அத்வைத்தி பார்த்து சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு துவைத்தியை பார்த்து சொல்கிறார் இந்த பாரப்பா அகம்பிரம்ம தொம்பிரம்ம இது பிரம்மம் எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்கிறார் நீயும் நானும் ஒன்றுங்கிறோம் நீ உடம்பு உன் உடம்பு வேறே என் உடம்பு வேறு உடம்பு தான் வேறு மனசு தான் வேறு என் புத்தி சக்தி வேறே உன் புத்தி சக்தி வேறு இதெல்லாம் வேற்றுமை ஆனால் உண்மையில் நீயும் நானும் ஒன்று நீ நானும் சேர்ந்து தூங்கினோம்னா நீ என் மேலே விழுவே நான் உண்மையிலே விழுவேன் தூங்கினோம்னா இல்லையா தூங்குகிற போது மதமாவது ஜாதியாவது குலமாவது கோத்திரமாவது இயற்கை இயற்பகம் அம்மா என்னதுன்னு எல்லாரும் மாயா சக்தியில் எல்லாரும் நான் தூங்கிடுவோம் தூங்கினா அத்வைதந்தான் முழிச்சாத்தான் சு அப்படின்னு அப்புறம் ஆச்சாரம் எல்லாம் வர ஆரம்பிச்சோம் தப்பு இல்லை தூங்குற போது என்ன பண்ணுறது அப்போ பார்த்து சொல்கிறார் ஒரு அத்வைதி துவைத்தியை பார்த்து சொல்கிறார் தொம் பிரம்ம அகம்பிரம்ம சர்வம் பிரம்ம சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஓ இப்போ சொல்லப்படாது நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர் நாம் எல்லோரும் அந்த உயிருக்குயிரான இறைவனுக்கு அடிமைகள் அப்படிதான்ப்பா இருக்கணும் இப்படி பேசாதப்பா அப்படிங்கிறார் யார் அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் அது அஸ்தவம் தான் அது ஒரு லெவல் அப்படி தான் இருப்போம் நானும் உங்ககிட்ட பணிவார்த்தா இருக்கேன் நீ எங்கிட்ட பணிவார் அன்பாக இருப்போம் ஆனால் உண்மையில் நாம் எல்லோரும் ஒன்று அதுதானே என்ன நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்க எந்த தாட் சிறந்து அது நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் எது சரி நீயும் நானும் உண்மையிலே ஒன்று உணர்பவன்கிற கோணத்தில் நீயும் நானும் வேறே வேற உணர்வுங்கிற கோணத்தில் நீயும் நானும் ஒன்றுங்கிற அவர் என்ன சொல்கிறார் நீயும் உணர்பவன்தான் நானும் உணர்பவன்தான் நாம் எல்லோரும் உணர்வுக்கு அடிமைகள் எது கரெக்டு இந்த மந்திரம் என்ன சொல்றது நீ உணர்வை வழிபடுபவன் அல்ல உணர்வே நீ ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் அதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாம் அதான் இங்க பாடம் நீ பூஜை பண்ணினத்துக்கு பலன் கிடைச்சுடுத்துப்பா கடவுளை அடையிறதுங்கிறது கடவுளை அடையிறதுன்னு நீ இப்படியே தியானம் பூஜை பண்ணி பண்ணி பண்ணி கடவுளை செத்த பிறக அடைய போகிற நான் வந்து இறைவனை அடைய வேண்டும் எப்போ அடைவேண்ணா இந்த உடம்புலேருந்து உயிர் பிரியறபோது இந்த நீ பண்ணின புண்ணியத்தினால நீ இறைவிட இடைவிடாத இறைவனட வழிபட்டத்தினால் நீ உலக வாழ்க்கையில் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் போகம் வேண்டாம் இறைவன் ஒருவனே எனக்கு கதின்னு சொல்லி நீ பூஜை பண்ணி பக்தி பண்ணியிருக்க அந்த பக்தி பண்ணினதினால இறைவனை நீ அடை அடைஞ்சியான்னா இறைவனை நினைத்தே நான் இறைவனை அடையலேன்னு நீ நினச்சிட்டு இருக்க மோட்சங்கிறது அது ஒன்று இருக்கே ஆகையினால என்னன்னா நீ இறந்த பிறகு இறைவனை அடைவாய் இது அந்த சாஸ்திரங்களோடது இப்போ என்ன சொல்கிறோம்னா இறைவனை எங்கப்பா போய் அடைய முடியும் அவர் தான் சர்வ வியாபியாச்சே நிறைந்திருக்காரு அவர் எங்கே போய் அடையிறது அவர் இல்லாத இடம் எங்கே இருக்கு இப்போ நான் நீ கிளைம் பண்ணுறே அந்த நான் யார் அப்படிங்கிற போது வழி இல்லை நான் ஒரு கோணத்தில் பார்த்தா வழிபடுறவன் இன்னொரு கோணத்தில் பார்த்தா வழிபடுபவன் வழிபடப்படும் பொருள் இரண்டுக்கும் ஆதாரமானவன் ஆகவே நான் வழிபடுபவனுமல்ல வழிபடப்படும் பொருளுமல்ல வழிபடுபவனுக்கும் வழிபடப்படும் பொருளுக்கும் ஆதாரமான தூய உணர்வே நான் அதை தவிர வேறொன்றும் இல்லை அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அதுதான் மித்தியாசம் வழிபடுபவனும் வழிபடப்படும் பொருளும் வழிபடப்படும் பொருளுக்கும் வழிபடுபவனுக்கும் ஆதாரமான உணர்வில் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன ஆகவே இதை விடுத்து என்ன பண்ணுறதுன்னு இது புரியலன்னா நீங்கள் நான் ஆனந்தமாக சந்தோஷமாக துரிதத்தில் இருங்கும் ஞாபகம் இன்னும் சுவாமி இது புரியலையே அப்படின்னு நான் என்னைக்கு புரியறதோ புரியும் ஆனால் நம்ம படிக்கிறது நான் அந்த சம்பிரதாயத்திற்கு தான் அதை சொல்லி தந்துட்ருக்கேன் சுவாமிஜி இது ரொம்ப டஃபஸ்ட்டு உபநிஷத்தாக போயிடுச்சு அப்படின்னு டஃபஸ்ட்டு இல்லை ரொம்ப சிம்பிளாக என்றைக்குமே நாம் வந்து துவைத்தத்தையோ தர்மத்தையோ காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் அது கூடாதுன்னே சொல்ல மாட்டோம் இது மேலே இருக்கட்டும் அது கீழே இருக்கட்டும் அவ்வளோ நீ வந்து மனசில் இதை ஞானத்தை வச்சுக்கோ வெளியிலெல்லாம் பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கருகிச்சு மனசில் இந்த அத்வைதானம் பலமாக இருக்கட்டும் துவைத்தத்தில் சந்தோஷமாக பகவானை பூஜை பண்ணு தர்மத்தை கடைப்பிடி நல்ல குணங்களை வளர்த்துக்கோ ஏதாவது டிஸ்டபன்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணு ஃபாலோ யுவர் ரொட்டீன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சந்தோஷமாக அவன் ரொட்டீனை பண்ணிகிட்டே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ பண்ணு முடியலன்னா முடியலன்னு பேசாமல் அதர்மம் பண்ணாது முடிஞ்சால் தர்மம் பண்ணு இல்லை அதர்மம் பண்ணாது தர்மம் பண்ணினாலும் ஞானத்தை கைவிடாது அவ்வளோதான் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே நேதம் எதிதம் உபாசத்தே எது இதம் உபாசத்தே தத்து பிரம்மன்ன அப்படிங்கிறார் நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை இதை போய் ஒரு கோயில் கும்பாபிஷேயத்திலலாம் பேசக்கூடாது இறைவன் வழிபடப்படும் பொருளாக இல்லை நாமவே இருக்கிறோம் அப்படின்னு அப்போ என்னென்னா இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான் வழிபாடு இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான் வழிபாடு இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகும் வழிபாட்டை நாம் நிறுத்தப்போவதில்லை மகிழ்ச்சியோடு பண்ணுவோம் நன்றி உணர்ச்சியோடு பண்ணுவோம் கிராட்டிடியூடோடு பண்ணுவோம் சந்தோஷமாக பண்ணுவோம் இந்த ஞானத்தை கொடுத்ததுக்கு உனக்கு எத்தனை நமஸ்காரம் வேணாலும் பண்ணுறேன் உடம்பு பண்ணும் ஆனால் உள்ளத்தில் ஆழமாக என்ன இருக்க நமஸ்காரமும் நான் பண்ணலைங்கிற ஞானம் இருக்கும் இப்படி நானா நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த உணர்பவன் நமஸ்காரம் பண்ணுறான் உணர்வு நமஸ்காரம் செய்யவில்லை இந்த உண்மையை நம்ம மனசில் வாங்கிப்போம் ஆஹா எத் வாச்சான் அபியுதித்தம் ஏன வாக் அபியுத்தே ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே சொற்கள் எதனை விளக்காதோ எதனால் சொற்கள் எல்லாவற்றையும் விள சொற்களும் சொற்களால் பொருள்களும் விளங்குகின்றனவோ அப்படிலாம் போனோம் சொற்கள் எதனை ஒளிர்விக்காதோ அப்படிலாம் சொல்லணும் சொற்கள் எதனை ஒளிர்விக்காதோ சொற்கள் எதனை விளக்காதோ எதனால் சொற்களும் சொற்களின் பொருள்களும் விளங்குகின்றனவோ அதுவே அந்த மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள் நீயே நீ வழிபடப்படும் பொருளாக அம்மைப்பொருள்ல்லை இதுதான் இந்த மந்திரத்தோட அர்த்தம் இந்த மந்திரத்தை நாம் நல்ல மனசில் பதிய வைப்போம் அந்த எண்ணத்தோடு இப்போ போய் வழிபடுவோம் ஆக இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் ஹரி ஓம் ஓம் ஆயந்தும் மமாங்காணி வாக்பிராண்சக் குஸ்ரோத்ரமதோபலமிந்திரியாணி சர்வாணி சர்வம் மாஹம் ப்ரமியம் மா மாத்து அனராக்கணமஸ் மே அஸ் தாத்மேயுதர்மாஸ் மயி சன் மயி சத்து ஓம்ஷா அய்யுள்ளே நிற அனந்தமாண்டே போ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 ஆதிகருநஸஸ்வீகி